பாகம் நான்கு அத்தியாயம் ஒன்று மகாலட்சுமி அம்மா ஸ்ரீ பகவானது அருள்வலையானது உலகின் பல பகுதிகளில் உள்ள பக்குவிகளை தன்பால் ஈர்த்து அவர்களை தன்னுடன் பிணைத்தது அசையாத அண்ணாமலையில் அசையும் உருவமான ரமணரின் தனிச்சிறப்பே இது பக்தர்களாகிய இந்த பக்குவிகளின் முகம் சாதனையினால் ஒளிப்பெற்றிருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பார்வைக்கு சாமானியராகத் தோன்றினாலும் மனப்பக்குவத்தில் வேறுபட்டிருப்பர் இந்த வரிசையில் சேர்ந்தவரே ஸ்ரீமதி மகாலட்சுமி அம்மா இவர் ஆந்திர நாட்டைச் சேர்ந்தவர் பெரிய குடும்பம் நிறைந்த செல்வம் உள்ள இல்லத்தரசி விஜயவாடாவைச் சேர்ந்த கங்கராஜுலு மல்லிகார்ஜுனராவ் மல்லிகார்ஜுன ராவ் என்னும் உத்தமரின் மனைவி மல்லிகார்ஜுன ராவ் சிறுவயதிலேயே தன் தாயை எழுந்து மாற்றாந்தாயின் கொடுமைக்கு ஆளானவர் வாழ்க்கையில் வெறுப்புற்று வீட்டை வெளியேறி ஒரு சிறிய தொழில் கூடம் வைத்து சுதந்திரமாக இருக்க முற்பட்டார் பலாக்கோத்தில் தங்கி பகவானை தரிசித்து சென்ற பாலகோபால் ராவ் என்னும் நண்பர் பகவானின் போட்டோ ஒன்றை மல்லிகார்ஜுன் ராவிடம் கொடுத்தார் போட்டோவை பார்த்தவுடனே பகவானை தரிசிக்க ஆவல் கொண்டு நண்பரிடம் விவரம் கேட்டு தெரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் முதன்முறையாக தரிசனம் செய்தார் அன்றே பகவானால் ஆட்கொள்ளப்பட்டு அவரையே தன் சத்குருவாக கொண்டார் மகாலட்சுமி அம்மாவுக்கு அவரது தாயே ஒரு விதத்தில் குருவானார் இராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்களையும் ஸ்திரீ தர்மமாகிய பதிவிரதா தர்மங்களையும் பெருமையையும் படித்து அதன்படி நடந்து தன் பெண் மகாலட்சுமியையும் அந்த பாரம்பரியத்தில் வளர்த்தார் அக்கால வழக்கப்படி நான்காம் வகுப்புடன் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்திய மகாலட்சுமி தாயுடனே தன் நேரத்தை பகிர்ந்து கொண்டார் சிறுவயதிலேயே அன்பையோ ஆதரவையோ அறிந்திராத மல்லிகார்ஜுன ராவுக்கு அன்பும் பரிவும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன் மனைவி மகாலட்சுமிக்கு ஸ்ரீ பகவானின் தரிசனம் செய்வித்தார் முதல் தரிசனத்திலேயே மகாலட்சுமி பகவானால் ஈர்க்கப்பட்டு தீவிர பக்தையானார் ஸ்ரீ ரமணெயந்திக்கும் மகாபூஜைக்கும் அதாவது மாத்ருபூதீஸ்வரர் ஆராதனை இந்த வைபவங்களுக்கு தவறாது ஆசிரமத்துக்கு வரத் தொடங்கினார் பகவானை தன் குலதெய்வமாகவே கருதினார் வீட்டில் பூஜை அறையில் பகவானது படத்திற்கு நித்திய பூஜை பாராயணம் செய்து பலவிதமான நைவேத்தியங்களை செய்து மகிழ்வார் அந்த காலத்தில் ஆசிரமம் மிகச்சிறிய அளவில் இருந்தது மாலை ஆறு மணிக்கு மேல் பெண்கள் தங்கவோ விடிய காலை நாலு மணிக்கு முன் ஆசிரமத்திற்குள் வரவோ அனுமதியில்லை ரமண நகர் அப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருந்தது ஸ்ரீ பகவான் சகோதரி அலமேது அத்தையும் பிச்சுயிரும் ரமண நகருக்கு வந்தபின் இவர்கள் வரும்போது அவர்களுடன் வந்து தங்குவார் ஒரு முறை இவர்கள் ஆசிரமம் வரும்போது ஸ்ரீராம நவமி வந்தது மகாலட்சுமி அம்மா பானகம் வடை பருப்பு முதலிய எல்லாம் நிறைய தயாரித்து தான் தங்கியிருந்த இடத்திலேயே ஸ்ரீராமர் ஸ்ரீரமணர் படங்களுக்கு நிவேதித்து பிரசாதத்துடன் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் வந்த பிறகுதான் தான் சீக்கிரமாக புறப்பட்டு வந்தது தெரிந்தது அந்த நேரம் ஒரு அணுக்கத் தொண்டர் எதிர்பட்டார் அவரிடம் கெஞ்சி பெண்கள் பகலில் தங்கும் வரையில் தங்க அனுமதி பெற்றார் அச்சமயம் அந்த வழியைச் சென்ற பகவான் ஆமாமாம் அங்கே இரு என்று சொல்லி அவரது பயத்தை போக்கினார் காலை நான்கு மணி ஆனவுடன் பிரசாத பாக்கெட்டுகளுடன் பகவான் சந்நிதிக்கு முன் சென்றார் பகவான் அவரை கருணையுடன் பார்த்து அங்குள்ளவர்களிடம் ராமச்சந்திரமூர்த்தி எவ்வளவு அதிகாலையில் ஆசிரமம் வந்துவிட்டார் பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் பிரசாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குதூகலத்துடன் கூறினார் பகவான் சிறிது எடுத்துக்கொண்ட பின் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த தம்பதிகளின் தூய பக்தியை அறிவுறுத்தவோ என்னவோ ஒரு சம்பவமும் நிகழ்ந்தது ஒருநாள் மகாலட்சுமி மாவின் கனவில் பகவான் தோன்றி எனக்கு மைசூர் பாகு செய்து கொடு என்று கேட்டாராம் அதிகாலையில் எழுந்ததும் அவரது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அன்றை மைசூர் தயாரித்து பகவான் படத்திற்கு நிவேதனம் செய்து வீட்டில் அனைவருக்கும் விநியோகித்தார் ஆனால் பூரண திருப்தி ஏற்படவில்லை பகவான் மனித உருவில் நடமாடும் தெய்வமாக உலவி வருகிறார் அவருக்கு நேரே நிவேதிக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த சங்கல்பம் பலித்தது பலித்தது சில நாட்களுக்குப் பின் கணவருடன் ஆசிரமம் வந்தார் சர்வாதிகாரியின் அனுமதி பெற்று பெக்ஷிக்கு ஏற்பாடு செய்து ஆசிரமத்திலேயே மைசூர் பாகம் தயார் செய்தார் சிலர் பகவானுக்குத்தான் இனிப்பு பண்டங்கள் ஒத்துக்கொள்வதில்லையே என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அம்மாள் பார்க்கலாம் ஒரு சிறு துண்டுகோடவா சாப்பிட மாட்டார் ஹாலில் உள்ள மற்றவர்கள் சாப்பிடலாமே என்று கூறினார் கனவை பற்றி மூச்சு கூட விடவில்லை சாப்பாட்டு பந்தியின் போது அவரே பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் ஆளுக்கு மைசூர் பாகு பரிமாறினார் பகவான் அதை சாப்பிட்டு விட்டு ரொம்ப நன்றாயிருக்கே எல்லோருக்கும் இன்னொரு தொண்டு கிடைக்குமா என்று கேட்டதும் ஆசிரமவாசிகள் திகைத்தனர் அங்கேயே நின்றிருந்த மகாலட்சுமி அம்மா மகிழ்ச்சியுடன் நிறைய இருக்கு என்று கூறி பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் இன்னொரு தொண்டு மைசூருப்பாக பரிமாறினார் பகவான் எதையும் மறுமுறை கேட்பதில்லை என்பது அனைவரும் அறிந்ததே அதிகம் பரிமாறினாலே கோபிப்பது பக்தியின் ருச்சியை பகவானே அறிவார் அதன் எதிரொலியை இரண்டாவது முறை மைசூர் பாகு கேட்க செய்தது மல்லிகார்ஜுன ராவ் பஸ் முதலாளியாக நல்ல வசதிகளுடன் வாழ்ந்தாலும் செல்வச் இல்லாதவர் எளிமையாக வாழ்ந்து பிறருக்கு தாராளமாக உதவும் உத்தமர் இவர்களுடைய குடும்பம் பெரியது மகாலட்சுமி அம்மா எப்போதும் ஒரு கைக்குழந்தையுடன் காணப்படுவார் அப்போதெல்லாம் விஜயவாடாவிலிருந்து திருவண்ணாமலை வருவதற்கு இரண்டு இடத்தில் ரயில் மாறி இடையில் சில மணி நேரம் காத்திருந்து ரயிலை பிடித்து வர குழந்தைகள் சிறுவர்களானதாலும் பிரயாணம் நீண்டதானதாலும் குடும்பத்துடன் அவர் ஆசிரமம் வருவது தடைப்பட்டதில்லை கணவரம் பகவானால் ஈர்க்கப்பட்டதனால் இருவரும் ஒன்றாகவே வந்து இந்த தம்பதியருக்கு ஐந்து பெண்களுடன் நான்கு பிள்ளைகளும் பிறந்தனர் துரதிருஷ்டவசமாக சிறு குழந்தையாயிருக்கும் போதே அனைவரும் இறந்துவிட்டனர் இந்த துக்கம் இவர்களை மிகவும் பாதித்தது ஐந்தாவது ஆண் குழந்தை பிறந்த போது பகவான் குழந்தைக்கு அன்னப்பிராசனம் செய்விக்க வேண்டும் என்று ஆறாவது மாதத்தில் குழந்தையுடன் ஆசிரமம் வந்தனர் பகவானுடன் தங்கள் விருப்பத்தை கூறி வேண்டி நின்றனர் பகவான் சரி என்றதும் வெற்றிக்கு ஏற்பாடு செய்து பால் பாயசமும் செய்வித்தனர் பகவான் சாப்பிட உட்கார்ந்ததும் அவர் முன் சிறிய வெள்ளிக்கிண்ணத்தில் பால் பாயசம் வைக்கப்பட்டது மல்லிகார்ஜுன் ராவ் குழந்தையை கையில் ஏந்தி பகவான் எலுக்கு எதிர்ப்புறம் உட்கார்ந்ததும் பகவான் பாயசத்தை அடுத்து இரண்டு மூன்று முறை குழந்தைக்கு அளித்தார் அந்த குழந்தையின் பாகியத்தை என்னவென்று சொல்வது ஆனால் அவர்கள் ஊர் திரும்பியதும் அந்த குழந்தையும் இறந்துவிட்டது ஆண் குழந்தை தங்களுக்கு தங்குவதில்லையே என்று பல பரிகாரங்கள் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் ஆறாவது ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தையை பிச்சை எடுத்த உணவிலும் உடையிலும் வளர்க்க தீர்மானித்தனர் இதை அறிந்த ராவின் நண்பர்கள் தாமே மனமு வந்து குழந்தைக்கு வேண்டியதை செய்தனர் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தது இந்த குழந்தைக்கும் முன்போல் பகவான் கையால் அன்னப்பிராசம் செய்ய குடும்பத்துடன் ஆசிரமம் வந்தனர் பகவான் கோசாலைக்கு போகும் வழியில் போஸ்ட் ஆஃபீஸின் அருகில் காத்திருந்தனர் பகவானை கண்டதும் அனைவரும் நமஸ்கரித்தனர் ராவ் குழந்தையை கையில் ஏந்தியபடி வந்த காரியத்தை கூறி நின்றார் பகவான் கையை சொடுக்கியபடி குழந்தையின் பார்வையை ஈர்த்தார் குழந்தை பகவான் பக்கம் தாவி அவர் கையை இறுக பிடித்து விரலை வாயில் வைத்து சுவைக்க தொடங்கியது பகவான் குழந்தையை பார்த்து சிரித்தபடியே நீ போகமாட்டியா என்று கேட்டார் பகவானை அதிக நேரம் நிற்க வைக்காமல் குழந்தையை ராவ் வாங்கி கொண்டார் வெற்றிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ராவ் அவசர சென்னை சென்றார் அன்னப்பிராசனத்திற்கு இரண்டு நாள் இருக்கையில் குழந்தைக்கு திடீரென ஜுரம் கண்டது டாக்டர் வந்து பார்த்தார் ஜுரம் குறையவில்லை மகாலட்சுமி அம்மாவின் இதயம் மறத்துவிட்டது பகவான் தொட்டு விபூதியிட்டால் பிழைக்கும் என உறுதியாக நம்பினார் பகவான் கோசாலைக்கு போகும் வழியில் விபூதியுடன் குழந்தையை வைத்துக் கொண்டு வந்ததும் குழந்தைக்கு விபூதியிடுமாறு வேண்டினார் பகவான் எதுவும் சொல்லாமல் மௌனமாய் நின்றார் திரும்ப திரும்ப வேண்டவே விபூதியிட்டு விட்டுச் சென்றார் ஆனால் மறுநாளே குழந்தை இறந்துவிட்டது சென்னை சென்றிருந்த ராவ் அன்று திரும்புவதாக இருந்தது பகவான் கருணையும் கனிமும் மிகுந்து ஒருவரை ரயில் நிலையம் சென்று ஆசமும் நெருங்கிய பின் விஷயத்தை சொல்லுமாறு சொல்லி அனுப்பினார் விஷயத்தை கேட்ட ராவ் குழந்தைக்கு வாங்கிய பொருட்கள் அனைத்தையும் தெருவிலேயே தூக்கி எறிந்தார் மனம் உடைந்து அழத் தொடங்கினார் பகவான் இதை கேட்டதும் முந்தைய மகாலட்சுமி குழந்தைக்கு வற்புறுத்தி தொட்டு விபூதி இடும்படி கேட்டதைக் கூறி எதற்கென்று சும்மா இருந்தேன் அவளோ விடுவதாக இல்லை எனவே இட்டேன் மறுநாளே குழந்தை இறந்துவிட்டது நாயனா கணபதி முனிவர் பகவானை குழந்தைகளைத் தொடவிடாதீர்கள் தொட்டால் அவற்றுக்கு உடனே முக்தி கிடைத்துவிடும் என்று சொல்லுவார் என்றார் ஆசார அனுஷ்டானங்கள் கடுமையாக அனுஷ்டிக்கப்படும் காலம் அது உயிரற்ற குழந்தையை பகவான் சந்நிதிக்கு கொண்டு வர அனுமதியில்லை பகவான் கோசாலைக்கு செல்லும் வழியில் சற்று தூரத்தில் உள்ள வைகோல் போரடியில் குழந்தையின் சடலத்தை கிடைத்துவிட்டு கிடத்திவிட்டு மகாலட்சுமி காத்திருந்தார் அவருக்கு துணையாக வாரணாசி சுப்புலட்சுமி அம்மா இருந்து ஆறுதல் கோரிக்கொண்டிருந்தார் பகவான் வந்தார் மகாலட்சுமி அருகில் வர தயங்கி இருந்த இடத்திலிருந்தே நமஸ்கரித்தார் பகவான் சற்று நேரம் அமைதியாக நின்று குழந்தையின் மீது தன் பார்வையை செலுத்திவிட்டு சென்றுவிட்டார் குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்வித்து சாயங்காலம் அடக்கம் செய்யப்பட்டது மறுநாள் விஜயவாடா திரும்புவதற்கு இரவு ஒன்பது மணி ரயிலை பிடிக்க உத்தேசித்து மத்தியானம் கூட்டம் அதிகமில்லாத பார்த்து இரண்டு மணிக்கு பகவான் சன்னிதியில் ராவதம்பதியினர் அமர்ந்தனர் அவர்கள் துக்கத்தைத் தொலைப்பதற்கென்றே இரையருள் கூட்டி வைத்தது போல் ஓர் அன்பர் பகவானிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் பகவானுக்கும் அன்பருக்கும் நடந்த சம்பாஷணை அன்பர் சுவாமி பிராணாயமாதிகளால் உடலை நீண்டகாலம் உயிருடன் வைத்திருக்க கூடும் என்றும் ஞானிக்கு இது எளிது என்றும் கூறப்படுகிறது இது உண்மையா அவ்வாறு செய்வது நல்லது தானா பகவான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின்னர் சாந்தமான குரலில் பதில் கூறினார் பகவான் ஆம் அப்படி செய்வதன் மூலம் நீண்டகாலம் இருக்கலாம் ஆனால் அதிக நாள் வாழ்வதின் மூலம் ஒருவர் ஞானியாக முடியுமா மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதில் முக்தி அடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பதினெட்டு வயது ஞானசம்பந்தர் பதினாறு வயதை வாழ்ந்தார் அவர்கள் எல்லோரும் ஞானிகள் இல்லையா தன்மைய நிஷ்டையில் சதாயிருக்கும் ஞானிக்கு உடல் மீது ஏது சார்பு உடலே ஒரு வியாதி ஞானி உடலிலிருந்து விடுதலை பெறுவதற்கே காத்திருப்பான் உடலை காப்பதெல்லாம் சித்தர் வேலை நான் மலைமீது இருக்கையில் அநேகம் பேர் சித்தர் பின்பற்றுவதாக கூறிக்கொண்டனர் யாராவது அவர்களை பார்க்கச் சென்றால் அவரிடம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் பாட்டனார் பெயர் என்ன என்று கேட்டுவிட்டு உமது கொள்ளுத்தாத்தா சிறுவனாக இருந்தபோது நான் இங்கு வந்தேன் என்று கூறுவர் கேட்பவர்களும் அவரது நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பார்த்து அதிசயத்தில் மூழ்கி மகான்களாக நீத்து நமஸ்கரித்து காணிக்கையை கொடுத்துவிட்டு செல்வர் ஆனால் இவையெல்லாம் ஜனங்களை ஏமாற்றுவதற்காகவே அவர்களை ஞானிகள் என்று கூற முடியுமோ யோக வாசிஷ்டத்தில் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் அறிவிக்கையில் சித்தர் கூட்டம் வானத்திலிருந்து அதை கேட்டு ஆஹா என்னவிந்தை இச்சிறுவன் ராமன் சிறுவயதிலேயே ஞானத்தை அடைந்தான் என்றும் நாம் இவ்வளவு காலம் இருந்ததின் பயன்தான் என்ன என்றும் நினைத்தனராம் பகவான் சிறிது மௌனத்திற்கு பின் தொடர்ந்தார் பார்த்தாயா இப்பொழுது புரிகிறதா என்று பகவான் கூறினார் அன்பர் பகவான் கூறுவது முற்றும் உண்மை மற்றொரு அடியார் சிலர் மிகவும் பெருமையுடன் எண்பது வருஷம் வாழ்ந்துள்ளேன் இனி எனக்கு என்ன வேண்டும் என்று கூறுகின்றனரே பகவான் சிரித்துக்கொண்டே ஆ மாம் அது ஒரு தற்பெருமை ஒரு கதை உண்டு ஒருமுறை பிரம்மா மிகுந்த கர்வம் கொண்டு விஷ்ணுவிடம் கூறினார் நான் தான் அனைத்தையும் படைப்பவன் அதனால் நான் தான் அனைவரிலும் வயதில் முதிர்ந்தவன் என்றார் அதற்கு விஷ்ணு உன்னைவிட வயதில் மூத்தவர் உள்ளனர் என்று கூறவும் அவர்களையும் படைப்பவனான எண்ணெய்காட்டிலும் எப்படி அவர்கள் மூத்தவராக இருக்க முடியும் என்றார் பிரம்மா விஷ்ணு அவர்களை காண்பிப்பதாகக் கூறி ரோமசமுனிவரிடம் உடல் முழுவதும் ரோமமாக இருந்ததால் அந்த பெயர் அவருக்கு அவரிடம் அழைத்துச் சென்றார் அவர் வயதை பற்றிய கேள்விக்கு அவர் கூறிய பதில் பூலோகத்தில் நான்கு யுகங்கள் பிரம்மாவிற்கு ஒரு பகல் அம்மாதிரி நூறு வருடங்கள் பிரம்மாவின் ஆயுள் அப்படி ஒரு பிரம்மா முடிந்தால் எனக்கு ஒரு முடி ஊதிரும் பல ரோமங்கள் விழுந்துவிட்டன அனைத்து ரோமங்களும் விழுந்தால் என் ஆயுள் முடியும் என்றார் அதிர்ச்சி அடைந்த பிரம்ம தேவனை அஷ்டாவக்கரரிடம் அழைத்துச் சென்றார் விஷ்ணு அவர் வயதை பற்றிய கேள்விக்கு ஒரு ரோமச முனிவர் ஆயுள் முடிந்தால் எனது எட்டு கோணங்களில் ஒன்று நிமிறும் எல்லா கோணங்களும் நிமிர்ந்தால் என் ஆயுள் முடியும் என்றார் இதை கேட்ட பிரம்மாவின் கர்வம் அடங்கியது ஞானம் அடைந்தபின் யாருக்கு வேண்டும் இந்த உடல் என்று கூறி முடித்தார் பகவான் குரு அருள் இன்றி ஞானம் அடையப்படுமா ஸ்ரீராமன் வசிஷ்டர் உபதேசத்தால் தான் உயர்ந்த ஞானம் பெற்றாரா பகவான் ஓ அதில் சந்தேகம் உண்டா என்ன குரு அருள் இன்றி கூடாது குரு அருள் சாதாரணமானதன்று குரு அருளால் சாதிக்க இயலாதது ஒன்றுமே இல்லை என்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விஜயவடா தம்பதியினர் வியப்புடன் ஆஹா நாங்கள் பெற்ற குரு அருளின் மகிமைதான் என்ன இந்த கதைகளெல்லாம் கூறி கனத்திறந்து எங்கள் இதயங்களை அமைதியுரை செய்துவிட்டார் பகவான் மகான்களின் சந்நிதி துக்கத்தை தூரத்தள்ளிவிடும் என்று நினைத்து தங்கள் வீடு திரும்பும் போது மன அமைதியுடன் சென்றனர் மறுநாள் காலை குழந்தை எங்கு அடக்கம் செய்யப்பட்டது என்று கேட்ட பகவானிடம் எங்கோ வெளியில் செய்யப்பட்டதாக கூறினர் அப்பொழுது பகவான் இங்கேயே செய்திருக்கலாம் ஆனால் பிறகு இவ்விடம் பிணைக்காடாக ஆகிவிடும் என்றார் பகவான் மறுமுறை மகாலட்சுமி ஆசிரமம் வரும்போது நான் இதை கூறினேன் இதை கேட்ட அவர் பகவான் அருளால் அந்த குழந்தை பெற்ற ஆன்மீக உயர்வு எண்ணி அமைதி உற்றார் மகாலட்சுமி உயரமான மெலிந்த சரீரமுடையவர் ஆனால் மனோதிரமும் வைராகியமும் தளராத உறுதியும் பூண்டவர் சுரிநாகமாவைப் போல ஆந்திர பிராமணப் பெண்டில் போல் உடை உடுத்தியிருப்பார் மிகுந்த ஆசாரசீலத்துடன் கூடிய கட்டுப்பாடான வாழ்க்கை அவருடையது விடியற் காலை மூன்றரை மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து பூஜை பாராயணத்தை முடித்து ஆசிரமம் சென்று தியானத்தில் ஈடுபடுவார் பிறகு வீடு திரும்பி பகவானுடன் மானசீகமாக உரையாடிக்கொண்டே சமைப்பார் மீதி நேரங்களில் படிப்பதும் ஜபமாலியை உருட்டுவதுமாக இருப்பார் இந்த பழக்கத்தை அவர் எங்கிருந்தாலும் தவறாது கடைபிடிப்பார் இவரது குடும்பம் பெரியது பொறுப்புகளும் வேலை பலவும் மிக அதிகம் எல்லா காரியங்களையும் பகவானின் கட்டளையாக நிர்வகித்து வந்தார் வீட்டிலோ வெளியிலோ சாப்பிடும்போது மௌனமே பகவான் ஸ்தூல உடம்பு இருக்கும் வரை பகவான் பந்தியில் சாப்பிடுவார் பிற்காலத்தில் ஆசிரம நிர்வாக அனுமதியுடன் சமையற்கட்டில் சாப்பிடுவார் வரும்போது பையில் மூன்று கெண்ணங்கள் கொண்டு வருவார் அவற்றில் சாம்பார் ரசம் கறி வாங்கிக் கொண்டு இலையில் சாதம் ஒரே ஒரு முறை வாங்கிக் கொண்டும் எதையும் மறுமுறை கேட்காமல் மௌனமாக சாப்பிடுவார் இந்த பரிமாறிய உணவையும் பகவானுக்கு நிவேதனம் செய்தே உண்ணத் தொடங்குவார் நினைவெல்லாம் பகவான் தான் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு குடும்பம் முழுவதுமே திரண்டு வந்தது சில காலமாக ஆசிரமம் வர இயலாததால் எல்லோரும் பகவான் பந்தியில் சாப்பிட ஆவலாயிருந்தனர் கூட்டமோ அதிகம் ஊருக்கு திரும்பும் நாளோ நெருங்கியது இந்த நெருக்கடியில் ஒருநாள் மகாலட்சுமி தன் குழந்தைகள் அனைவரையும் சரியான நேரத்தில் அழைத்து வந்து எல்லோரையும் சாப்பிட உட்கார்த்தி விட்டார் ஆனால் அவளுக்கும் அவளது பெரிய அண்ணனுக்கும் இடம் கிடைக்கவில்லை பெரிய பெண்ணுக்கு மிகவும் ஏமாற்றம் தாயும் மகளும் சாப்பிட்டு ஹாலில் வாசற்படியில் நின்று கொண்டு பகவானையே கண்ணுக்கு விருந்தாகப் பருகிக் எல்லோருக்கும் எல்லாம் பரிமாறிய பின் பகவான் இருபுறமும் பார்த்து சாப்பிடும்படி தலையசைத்த பின் தான் உண்ணுவது வழக்கம் இந்த முறை பகவான் வலது பக்கமும் இடது பக்கமும் உட்கா வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்துவிட்டு யாரிடமோ இன்னும் இரண்டு இலைகளை அவருக்கும் சமையல் அறை இடையில் போடச் சொன்னார் மகாலட்சுமியையும் அவரது பெண்ணையும் அழைத்து வந்து அந்த இலைகளில் உட்கார்த்தினார் உட்கார்த்தினர் அந்த இலைகளுக்கும் எல்லாம் பரிமாறிய பின் எல்லோரையும் சாப்பிடும்படி பகவான் தலையசைத்தார் பகவானுக்கு மிக அருகில் இருந்ததால் பயபக்தியுடன் இருவரும் சாப்பிட்டு மகிழ்ந்தனர் இந்த சம்பவத்தை நினைவு மகாலட்சுமியின் கண்களில் நீர் மல்கும் நெஞ்சு உருகும் பகவானது கையில் மீண்டும் ஆபரேஷன் செய்யப் போவதை கேள்விப்பட்டவுடன் ஓடோடி வந்தனர் மறுநாள் அதிகாலை மகாலட்சுமி மூடியிருந்த கோயில் கதவுகளின் முன் உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தாள் திடீரென கதவுகள் திறக்கப்பட்டன பகவான் வெளியே வந்தார் பகவான் பார்த்து ஹம் என்று கூறி வந்திருப்பதை அங்கீகரித்து மகா நிர்வாண சென்றார் அன்று பகல் தரிசனம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இருவரும் தரிசனம் செய்து கொண்டு ஊர் திரும்பிய பின்னர் பகவானது உடல்நிலை மிகவும் சீர்குலைந்தது தம்பதியில் ஊரில் இருக்க இயலாது உடனே ஆசமம் திரும்பி வந்தனர் ஆசமத்தில் கூட்டம் நிரம்பி வைந்தது மகாலட்சுமி தன்னுடன் ஒரு புதிய துண்டும் உலர்ந்த திராட்சை கல்கண்டும் கொண்டு வந்திருந்தார் பகவான் பாதத்தை அந்த துண்டினால் துடைத்து அதனையும் அவரது பார்வைப்பட்ட கல்கண்டு திராட்சையையும் பகவானது நினைவாக பாதுகாத்து பூஜை செய்ய எண்ணம் கொண்டார் அங்குள்ள தொண்டர்கள இதை செய்து தரும்படி பலமுறை கேட்டும் யாரும் முன்வரவில்லை கண்ணீர் மல்க ஏங்கி நின்றார் அந்த அம்மாள் கருணையே உருவாகிய பகவான் தெலுங்கு பேசும் ஒருவரை அவளிடம் அனுப்பி அவளுக்கு என்ன வேண்டும் என கேட்டு வரச் சொன்னார் வந்தவரிடம் தனது விருப்பத்தைச் சொன்னதும் அவர் அந்த பொருட்களை வாங்கிச் சென்று அவளது கோரிக்கையை பகவானிடம் கூறினார் கருணாமூர்த்தியான பகவான் தன் பாதங்களை நீட்டித் துளைப்பதற்கு இசைவாகச் செய்தார் ஒன்றும் சாப்பிட முடியாத நிலையிலும் கற்கண்டையும் திராட்சையையும் கொஞ்சம் வாயில் போட்டுக் அந்த மூன்று பொருட்களும் திரும்ப கொடுக்கப்பட்ட போது அந்த அம்மாவுக்கு அளவுக்கு மீறிய ஆனந்தமும் சோகமும் ஒருங்கி வந்து தன் நிலை இழந்து நின்றார் அந்த மூன்று பொருட்களையும் அவளது இறுதி காலம் வரை பூஜையரையில் வைத்து பூஜித்து பாதுகாத்து வந்தார் அமைதியான தெளிந்த நீரோடையை போன்ற அவரது புயல் அடுத்தடுத்து வீச தொடங்கியது ஸ்ரீ பகவானின் மகா சமாதியுடன் ஆரம்பித்த அந்த புயல் பின்னர் மல்லிகார்ஜுன ராவை வீழ்த்தியது குடும்பத்திற்கு சொந்தமான பஸ் போக்குவரத்தை நடத்த தகுந்த ஆளில்லாத காரணத்தால் அதுவும் நிலை குறைந்தது செல்வச் செழிப்பு சுருண்டது சில பெண்களுக்கு கல்யாணம் அடைந்திருந்தது இன்னும் இரண்டு பெண்கள் கல்யாணத்திற்கு காத்திருந்தனர் இவரது மூத்த மாப்பிள்ளை சிறிது உதவினார் குடும்ப வாரம் சுமக்க நேரிட்டது ஆசிரமம் வருவது குறைந்தது உறுதியான மன வலிமையினாலும் அருளாலும் வைராகியத்தினாலும் மன அமைதி பாதிக்கப்படாமல் அருணாச்சலம் பாதுகாத்தது என்று சொல்லுவார் ஓரளவு பொறுப்புகள் பகவான் அருளால் நிறைவேறிய பின் ஆசிரம வருகை மீண்டும் தொடர்ந்தது மல்லிகார்ஜுனராவ் இருக்கும் போதே ஒரு பெரிய வீட்டு மனை வாங்கியிருந்தார் பல காரணங்களால் அது கட்ட முடியாமல் போயிற்று ரமண ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்து வந்தார் ஒழுங்கான நடைமுறைகளை கட்டுப்பாட்டுடன் கடைபிடித்து வந்தார் தானே எளிய உணவை சமைத்துச் சாப்பிடுவார் பூஜை ஜபம் தியானம் படிப்பு கிரிபிரதம் முதியவைகள் அவளது நேரத்தை பங்குபட்டுக் கொண்டன கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப பாரத்தை நீக்கினார் கூட்டிலிருந்து விடுபட்ட பறவை போல சுதந்திரமாக ஆசிரம வாழ்வில் காலம் கழித்தார் சப்ரிஜிஸ்டார் நாராயணயர் வீட்டு எதிரிலிருந்த வாரணாசி சுப்புலட்சுமி அம்மா வீட்டில் இவர் ஒரு அறையிலும் சுப்புலட்சுமி அம்மா மற்றொரு அறையிலும் இருந்தனர் நான் அப்போது நாராயணயர் வீட்டு காம்பவுண்டில் குடியிருந்தேன் அதே காம்பவுண்டில் மற்றொரு குழந்தில் பகவானின் அணுக்கத் தொண்டர் வெங்கடரத்னமும் தங்கியிருந்தார் சில மாலை நேரங்களில் இருவரும் நாராயணய்யர் வீட்டுக்கு வருவர் கிணற்றின் பக்கத்தில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் எல்லோரும் உட்கார்வோம் நாராயணய்யர் வெங்கடரத்னம் உட்பட சத் சங்கத்தில் நாராயணய்யரின் மனைவி லலிதா மிக வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பார் ஐயரும் சுப்புலூம்மாளும் பகவானுடன் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை இந்த சத் எங்கள் அனைவருக்கும் சொல்லன ஆனந்தத்தை கொடுத்து அமைதியில் ஆழ்த்திவிடும் இந்த சச்சங்கத்தை மறக்க இயலாது பகவானது அபார கருணையையும் கம்பீரத்தையும் நினைத்து நினைத்து கண்ணீர் ஊகுத்த நாட்கள் பல அந்த புனிதமான நாட்களுடன் ஒப்பிட்டு கூற வேறு நாட்கள் இல்லை என கூறலாம் அது ஒரு பொற்காலம் இத்தகைய சத்சங்கத்தில் ஈடுபட்டு பகவானுடன் மனதை பறிகொடுத்ததினால்தான் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் வலிமையையும் அமைதியையும் பெற்றார் மகாலட்சுமி அம்மா இவ்வாறு சில மாதம் எங்களுடன் தங்கி ஊருக்கு திரும்பினார் பெண் மீண்டும் வருவார் ஒருமுறை நீண்ட நாட்களுக்கு பிறகு மகாலட்சுமி அம்மா வருகை தந்தார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது கணவரை இழந்து விதவை பூண்டாலும் சூரியநாகம்மாவைப் போல வெள்ளைப்புடவையில் கலர் பார்டர் போட்ட உடை உடுத்தியிருப்பார் ஆனால் இந்த கோலம் தற்சமயம் மாறியிருந்தது முன்பிருந்த கருத்த நீண்ட தலைமுடி மழிக்கப்பட்டு வைதீக பிராமண விதவையின் கோலம் தூய வெள்ளை உடை ருத்ராட்சிக மாலைகள் ஆபரணங்கள் ஆயின துறவின் முழு உருவமாக காணப்பட்டார் அதைக் கண்டு நான் திடுக்குற்றேன் ஏற்கனவே பல இன்னல்களை வாழ்வில் சந்தித்து தனியாக நின்று பகவானிடம் கொண்ட பக்தியினாலும் மன வைராக்கியத்தினாலும் எதிர்த்துப் போராடியவர் நான் அவரை பார்த்து இது உங்களுக்கு தேவையா என்று வேதனுடன் கேட்டேன் அதற்கு அவர் கூறிய காரணம் வியப்பை அழைத்தது அளித்தது அவரது மனநிலை மகான்களின் தரிசனத்திற்கு இயங்கியது அவர்களின் ஆதரவு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் ஆந்திர மாநிலத்தில் காஞ்சி மகா சுவாமிகளும் சிங்கேரி ஆச்சாரியர் அபிநவ வித்யாத்தியத்தரும் வெவ்வேறு பாகங்களில் திக்விஜயம் செய்து கொண்டிருந்தனர் காஞ்சி பெருமதிப்பும் பக்தியும் கொண்ட சுவாமிகளை நேரில் சந்திக்க வல் கொண்டார் ஆனால் பரம்பரை கட்டுப்பாடுகளை பின்பற்றும் சங்கரமடத்தில் தலைமுடி நீக்காத அந்தன விதவைகள் நேராக தீர்த்தம் வாங்கவோ பிரசாதம் பெறவோ அனுமதியில்லை தூரத்திலிருந்து தரிசனம் செய்வது திருப்தியாக இல்லை ஓர் மகானை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை நழுவவிட மனம் இடம் கொடுக்கவில்லை இந்த நீண்ட கருத்த முடி மகான்களின் தரிசனத்திற்கு பெரும் தடையாக இருக்கிறது இது இருந்து என என்ன பிரயோஜனம் என்று நினைத்து சிகையை புறத்தோற்றத்திலும் தூய விதவை கோலம் பூண்டாள் மகா சுவாமிகளை நேரில் தரிசனம் செய்தார் அதன் விளைவு மன அமைதியும் உறுதியும் அசைக்க முடியாததாயிற்று அதன் முகத்திலேயே படிந்தது யாத்திரை முழுவதும் சுவாமிகளுடன் தொடர்ந்து சென்று ஆழ்கடல் போன்ற மன அமைதி பெற்றார் முன்போல் அடிக்கடி ஆசிரமம் வர இயலவில்லை மூத்த மகளுடன் ஐதராபாத்தில் வசித்து வந்தார் மூத்த பெண்ணிடம் அவளைப் பற்றிய தகவல் கேட்டு அறிந்து கொள்வேன் நாட்களுக்குள் மகாலட்சுமி அம்மா காலமானது தெரிந்தது அவள் கணவர் மறைவிற்கு பின் சந்தித்த கஷ்டங்கள் கணக்கில் அடங்கா மனதை பகவானிடத்தில் நங்கூரமிட்டு வைத்திருந்ததால் தான் மன அமைதி குன்றாது எதிர்நீச்சலிட்டு நீந்த முடிந்தது கடைசி வரையில் பகவான் ஸ்மரணத்துடன் வாழ்க்கை என்னும் ஓடம் கரை சேர்ந்தது ஒரு குடும்ப பெண்மணி அபார சம்சார பாரத்துடன் போராடி தன் மனதை பகவானிடம் வைத்து தன் நாட்டம் வேறெதிலும் செலுத்தாமல் ஆன்மீக பாதையில் உயர்வு பெற்று விடுதலை அடைந்தார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இதைத்தான் கூறுகின்றார் யாரிடம் என் கருணையை பொழிய நினைக்கின்றேனோ முதலில் அவரது செல்வம் அனைத்தையும் பறிப்பேன் செல்வம் சென்றதும் உற்றார் உறவினர் அவரை கைவிடுவர் அவர் மிக்க துக்கத்தில் ஆழ்த்தப்படுவர் செல்வம் எட்டும் முயற்சியும் தோல்வியுறும் என்னை நினைத்து அவர்கள் வைராக்கியம் பூண்டு என் அடியார்களுடன் கூடுவர் அன்னார் மீது என் அருளை பொழிவேன் மகாலட்சுமி அம்மாவின் வாழ்க்கைக்கு இது மிகவும் பொருந்தும் ரெண்டு சப்ரிஜிஸ்ட்ரார் நாராயண ஐயர் பக்தியுடன் வரும் அடியார்களுக்கு இறைவன் அருள் பாலிப்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் ஸ்ரீ ரமண பகவானோ சாது சன்னியாசிகளை ஏளனம் செய்து உதாசீனத்துடன் பேசி பரிகாசம் செய்தவரையும் தன் உண்மை அடியவராக மாற்றியது வெகு சிலரே அறிந்த விந்தை இதுதான் ஸ்ரீராமா ஸ்ரீ நாராயண ஐயரின் வரலாறு இவர் ஆரம்ப காலத்தில் மதநம்பிக்கை அறவையாற்றவர் எவ்வளவோ பெரியவராயினும் வணங்கமாட்டார் வணங்குபவரையும் பரிகாசம் செய்வார் சாதுக்களையும் சன்னியாசிகளையும் வேஷதாரிகள் என்றும் சமூகத்தை சுரண்டி வாழும் உயிருண்ணிகள் என்றும் ஏளனம் செய்வார் ஆனால் முதல் சந்திப்பிலேயே இந்த சந்தேக சிக்காமணியை பக்த சிக்காமணியாக மாற்றிவிட்டார் அருணை மாமுனிவராகிய அருணாச்சல ரமணர் இவரது நண்பர் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயரை போன்று திருவண்ணாமலைக்கு அண்மையில் உள்ள சேத்துப்பட்டில் இவர் வேலையில் இருந்தார் இவர்தான் ஐயரை பகவான் தரிசனத்திற்கு அழைத்துச் சென்று வழிகாட்டி இவர் பகவானுடன் நெருக்கமாக பழகும் உண்மை பக்தர் சிறுவயதில் பகவானது விளையாட்டுத் தோழியாக இருந்த திருச்சுழி லட்சுமி அம்மாளின் மகன் இவர் ஒருமுறை ஐயரைத் தன்னுடன் தீபத்திற்கு திருவண்ணாமலைக்கு வரும்படி அழித்தார் இயல்பாகவே கூட்டங்களையும் கோயில் திருவிழாக்களையும் விரும்பாத நாராயண ஐயர் ரமணாசிரமத்திற்குள் நுழையவோ தப்பித்தவறி சுவாமிகளை சந்திக்க நேர்ந்தாலும் நமஸ்கரிக்கவோ இயலாது என்ற நிபந்தனையுடன் உடன் ஒப்புதல் அளித்தார் திருவண்ணாமலையில் திருவிழா கூட்டம் அலை மோதியது ஐயருக்கு தங்கும் இடம் எதுவும் நினைத்தபடி அமையவில்லை அதனால் நண்பருடன் ஆசிரமம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கௌபீனம் மட்டும் அணிந்து தோளில் ஒரு துண்டுடன் ஒரு கையில் கமண்டலமும் மற்றொரு கையில் கைத்தடியும் பிடித்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த பகவான் இவர்களை பார்த்ததும் நின்றார் டாக்டரிடம் அவரது தாயார் சகோதரர்களை பற்றி அன்புடன் குசலம் விசாரித்தார் இவர்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஐயர் அனுமானித்தார் ஆயினும் முற்றிலும் தமக்கு முன்பின் தெரியாத ஒரு புது நபர் என்று அவரை ஏறெடுத்தும் பாராமல் இருந்தார் டாக்டர் இவரை சேத்துப்பட்டின் சப்ரிஜிஸ்ட்ரார் என்று அறிமுகப்படுத்திய பின் பண்பை நினைத்து பகவானின் நிமிந்து பார்த்தார் பிறகு நடந்ததை அவரே கூறியிருக்கிறார் என்ன ஆச்சரியமான முகம் எப்படிப்பட்ட புன்முறுவல் என்ன வசீகரமான வரவேற்பு ஊடுருவிய வலிமை மிகுந்த பார்வை மனதை கொள்ளை கொள்ளும் வசீகர முகத்தோற்றம் நான் உடனடியாக அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தேன் இவர் உண்மையாகவே பெரியவர் என்று நினைத்தேன் இவர் புஸ்தகம் ஏதேனும் எழுதியிருப்பாரோ என்று விசாரித்து அப்போதுதான் பிரசுரமாக பிரசுரமாகியிருந்த அவரது உள்ளது நாற்பது பிரதி ஒன்றை வாங்கினேன் செய்யுட்களை நானே படிக்க முயன்றேன் உள்ள என்னும் வாக்கியம் பதினான்கு முறை பயன்படுத்தப்பட்ட முதல் வெண்பா என்னை குழப்பியது அர்த்தம் புரிந்து கடினமாக இருந்தது அருகில் இருந்த ஒருவர் அன்று இரவு பகவானே அவற்றை விளக்குவதாகவும் கூறினார் இரவுக்காக ஆர்வமுடன் காத்திருந்தேன் கனத்த சூழலில் புனித அமைதியில் சுத்த மோனம் நிலவியது மகர்ஷி முதல் பாட்டினி படித்தார் அவரது வாசிப்பே அவர் படித்த விதமே அதன் பொருளை தெள்ளனத் தெரிவித்தது ஒவ்வொரு பாடலாக இனிய குரலில் கூரி எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ள பொருளின் உண்மை தரத்தை கூறினார் கடைசியாக ஒரு பாடலை விளக்கும்போது கடவுளை நாம் கண்ணால் தரிசிக்கவோ புலன்களால் உணரவோ இயலாது கடவுளை பார்ப்பது என்பதன் பொருள் கடவுளாக இருப்பதே என்று கூறினார் அந்த சமயம் அடியவர் கூட்டத்திலிருந்து ஆழ்ந்த உரத்த குரலில் ஒரு கேள்வி வெடித்தது இது பகவானின் ஸ்வானுபவமோ அதாவது உங்களது சுய அனுபவத்திலிருந்து தான் பேசுகிறீர்களோ கேள்வி எத்தனை வெகுளித்தனமாக இருந்ததோ அதை போன்றே ஒளிவு மறைவின்றிய உண்மையின் வடிவாக வந்தது பதில் இல்லை என்றால் தைரியமாக சொல்வேனா நாராயணையர் தொடர்கிறார் என் மனதில் மின்னல் என ஓர் எண்ணம் உதித்தது யாரை அனைத்து மதங்களும் கடவுள் என அறைகின்றனவோ அக்கடவுள் மனித உருவில் வந்தால் இவரைப்போலென்றோ இருப்பார் இன்ப அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாயனை தாக்கின அதை சமாளிக்க சற்றே வெளியில் சென்று வந்தேன் ஜூலியஸ் சீசிற வார்த்தைகள் சற்றே வார்த்தைகளை சற்றே மாற்றி கூறிக்கொண்டேன் வந்தேன் கண்டேன் வெற்றி கொள்ளப்பட்டேன் அன்றிலிருந்து பகவானே அவரது குலதெய்வமும் வழித்துணையும் ஆனார் உள்ளது நாற்பது உபனிஷத்தின் உண்மைப் பொருள் என உணர்ந்தார் அந்த பாடல்களை திரும்ப திரும்ப மனநம் செய்ய ஆரம்பித்தார் அடிக்கடி ஆசிரமம் வருவது தடுக்க முடியாத ஒன்றாயிற்று என்ன விந்தை விருப்பமில்லாது வந்தவர் ஒரே சந்திப்பில் வாழ்வின் பயனை கண்டுவிட்டார் என்னே அவரது நல்வினிப்பயன் அவரது உத்தியோகம் அடிக்கடி மாற்றலுக்கு உட்பட்டது ஆரணி போலூர் சேலம் அருகில் உள்ள சங்ககிரி முதலான இடங்களுக்குச் சென்றாலும் அங்கிருந்தே ஞாயிறுதோறும் தவறாது ஆசிரமம் வந்துவிடுவார் அவரது மனைவி லலிதாவும் கணவர் வழியே சென்று பகவானிடம் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டவரானார் பகவானுக்கு மிகவும் ருசியாக தின்பண்டங்களை செய்து ஐயர் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்போது பக்தியுடன் அனுப்புவார் பகவானும் மற்ற அடியார்களும் அவற்றை சுவைத்து மகிழ்வர் பகவானுக்கு ஓமப்பொடி பிடித்த பலகாரம் என்று தெரிந்து அடிக்கடி அதை செய்து அனுப்புவார் ஹாலில் உள்ள அனைவருக்கும் சேர்த்து பெரிய அளவில் தின்பண்டங்கள் தயாரிப்பார் அய்யருக்கு உற்ற துணைவியாக எல்லா வகையிலும் இருந்து இல்லறத்தை நல்லறமாக மாற்றி வாழ்ந்த குலமகள் லலிதா ஒரு சமயம் சாந்தம்மாள் பகவானிடம் ஆசிரமத்தில் அன்று ஏதாவது தின்பண்டம் செய்யலாமா என்று கேட்டதற்கு பகவான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாராயணயர் வருவார் ஏதாவது கொண்டு நாம் வேறு எதற்குச் செய்ய வேண்டும் என்று கூறினார் அவர் வருகையும் அவர் கொண்டு தின்பண்டங்களின் வருத்தும் அத்துணை நிச்சயமாக எண்ணப்பட்டது பிற்பகல் நேரங்களில் பக்தர்கள் தாம் கொண்டு வரும் தின்பண்டங்களின் பாத்திரத்தை பகவானிடம் காட்டுவார்கள் பகவான் ஹாலை ஒருமுறை நோக்கிவிட்டு சிறிது தன் கையால் எடுத்துக்கொண்ட பின் பாத்திரத்தை தொண்டரிடம் கொடுத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய சொல்வார் பகவான் பாத்திரத்திலிருந்து எடுப்பதை கூர்ந்து கவனித்து அதே எல்லோருக்கும் விநியோகித்தால் அது அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும் அந்த காலத்தில் ஆசிரமத்தைச் சுற்றியுள்ள இடம் செடிகளோ மரங்களோ இன்றி வெற்றிடமாக இருக்கும் மாத்ருபூதீஸ்வரர் கோயில் கட்டப்படாத காலம் அது பழைய ஹாலிலிருந்தே வெகுதூரம் பார்க்க முடியும் நாராயண ஐயர் வழக்கமாக ஒருமுறை வந்து போன பின் ஆசிரம நிர்வாகம் பகவானுக்கு பகல் பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை ஓய்வு தேவை எனவும் அந்த நேரத்தில் பக்தர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் நிபந்தனை விதித்திருந்தனர் இந்த கட்டுப்பாட்டினை பகவானோ நாராயண ஐயரோ அறிந்திருக்கவில்லை ஐயர் வழக்கம்போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஓமப்பொடியுடன் ஹாலை நோக்கி வந்தார் புதிதாக வரும் அன்பர்களுக்கு இந்த ஏற்பாட்டை அறிவிப்பதற்காக தொண்டர்கள் சிலரை ஹாலை நோக்கி வரும் வழிகளில் நிறுத்தி வைத்திருந்தனர் ஐயரிடம் இந்த ஏற்பாட்டை தெரிவித்ததும் அவர் திரும்பிச் சென்று விட்டார் ஐயர் வந்ததையும் திரும்பிச் சென்றதையும் பகவான் ஹாலிலிருந்தே கவனித்திருந்ததனால் ஐயர் திரும்பி வந்ததும் நீங்கள் ஒரு மணிக்கு இங்கு வந்தீர்களே நான் ஜன்னல் வழியே பார்த்தேன் நீங்கள் ஹாலுக்குள் வரவில்லையே என்று வேறு வேலையாக சென்று விட்டீர்களா என்று கேட்டார் இந்த புதிய விதிமுறை பகவானுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதும் ஐயருக்கு தெரியாது பகவானுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்து ஆமாம் பகவானே இன்று ரயில் தாமதமாக வந்ததால் ஒரு மணிக்கு வந்தேன் ஆனால் பகவான் இப்போதெல்லாம் இரண்டு மணி வரையில் ஓய்வு அறிந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சென்றுவிட்டு இப்பொழுதுதான் வந்தேன் என்று கூறினார் இதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான் அப்படியா சரி சரி என்று மட்டும் கூறி ஐயரை குசலம் விசாரித்துவிட்டு அவர் கொண்டு வந்த ஓமப்பொடியை வாங்கி சாப்பிட்டார் மறுநாள் பகல் உணவிற்கு பிறகு பகவான் ஹாலுக்குள் செல்லாமல் வெளியிலேயே அமர்ந்து விட்டார் அணுக்கத் தொண்டர் தயங்கியபடியே வெயில் அதிகமாக உள்ளது உள்ளேயே இருக்கலாமே என்று வினயமாக சொல்லி பார்த்தார் இதை கேட்ட பகவான் இரண்டு மணி வரை உள்ளே வரக்கூடாது என்று சட்டம் இயற்றியிருக்கிறீர்களாமே நானும் இரண்டு வரை இரண்டு மணி வரை வெளியே வரக்கூடாது என்று ஏதாவது உத்தரவு உத்தரவு போட்டிருக்கிறார்களா என்றார் கருணாமூர்த்தியான பகவான் தொடர்ந்தார் வெகு தூரத்திலிருந்து பல சிரமங்களை பொருட்படுத்தாது இங்கு தரிசனத்திற்காக அன்பர்கள் வருகிறார்கள் அவர்கள் எப்போது வந்து சேர்வோம் என்று நேரம் எப்படி தெரியும் அவர்கள் வந்து சேரும்போது அவர்களை உள்ளே விடாது தடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார் இதை உணர்ந்த நிர்வாகம் இத்தடையை தளர்த்தியது ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பின் பக்தர்கள் இதை தாமாகவே கடைப்பிடித்து பகவானுக்கு சற்று ஓய்வு நேரம் கொடுத்தனர் பகவானது கருணையினால் ஐயர் சில வருடங்களுக்கு பிறகு திருவண்ணாமலைக்கே பணிமாற்றம் பெற்றார் ஆசிரமத்திற்கு சமீபத்தில் ஒரு வீட்டை வாங்கி கட்டினார் ஒரு வீட்டை கட்டினார் ஆபீஸ் நேரம் போக எஞ்சிய நேரத்தில் ஆசிரமத்தில் பகவானுடன் இருந்து வந்தார் காலை வேலைகளில் ஹாலிலோ அல்லது சமையற்கட்டிலோ கரிகாய்களை நறுக்குவது சட்னி அரைப்பது காலை சிற்றுண்டி தயாரிப்பது போன்ற வேலைகளில் பகவானுடன் இருந்து நேரத்தை குதூகலமாக போக்குவார் அநேகமாக காலை நேரங்களில் ஐயர் மற்றும் சுப்பிரமையா புத்தகாலயம் கல்யாண சுந்தரமையர் மூவரையும் பகவானுடன் பார்க்கலாம் ஒருமுறை ஜெயின் திவிழா சமயம் வழக்கத்திற்கு மாறாக ஆசிரமம் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிட்டது அடியார்கள் நீண்ட மனித சங்கிலி போல் நின்று தண்ணீர் நிரம்பிய குடங்களை ஒருவர் கையிலிருந்து மற்றவர் கைக்கு மாற்றி பலாக்கத்தில் உள்ள அகஸ்திய தீர்த்தத்திலிருந்து சமையற்கட்டு சாப்பாட்டுக் கூடம் ஆகியவற்றிற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்தனர் இந்த முயற்சியில் ஐயரும் ஆவலுடன் பங்கேற்றார் ஒரு ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஐயரது வீட்டுத் தோட்டத்தில் பல வகை பழமரங்கள் வளர்க்கப்பட்டன வீட்டில் இவர் அன்புடன் வளர்க்கும் பசுவிற்காக தோட்டத்தின் ஒரு பகுதியில் புல்லும் வளர்த்து வந்தார் இந்த தோட்டத்தில் நல்ல இந்த தோட்டத்தில் நல்ல பாம்புகளின் நடமாட்டம் அதிகம் ஆனால் அவற்றை கொல்லாமல் பாம்பு பிடிப்பவர்களைக் கொண்டு அவற்றை பிடித்து காட்டில் கொண்டு விளைச்செய்வார் இந்த வீட்டை கட்டுவதற்கு முன் ஐயர் அதற்கான வரைபடங்களை பகவானிடம் காட்டி ஆசிபரை எடுத்துச் சென்றார் அவற்றை பரிசீலித்த பகவான் ஆமாம் பிளான் எல்லாம் சரிதாம் ஆனால் கிணறு எங்கே என்றார் ஐயர் அதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தும் வரைபடத்தில் இவ்விடம் குறிப்பிடப்படவில்லை கிணறு வெட்ட வேண்டிய இடத்தை பகவான் பிளானில் புள்ளி வைத்து குறியிட்டுக் காட்டினார் அதன்படி கிணறு வெட்டப்பட்டது அந்த கிணற்றின் தண்ணீர் இளநீர் போன்று இருப்பதுடன் வற்றாத நீர்நிலையாய் அருகில் உள்ளவர்களுக்கு வறட்சி காலத்தில் பெரிதும் உதவி வருகிறது ஐயர் வீட்டுத் தலைவாசலுக்கு சற்றே இடப்புறம் கூரைவேய்ந்த அருகோண வடிவில் கைப்பிடிச்சுவருடன் ரவுண்டு கொட்டகை ஒன்று நிர்மாணம் செய்யப்பட்டது இதுதான் ஐயருடைய வரவேற்பு கூடம் இந்த அறையில் இரண்டு மரப்புத்தக அலமாரிகளும் விருந்தினர் உட்கார சில நாற்காலிகளும் ஓர் குடித்தண்ணீர் பானையும்தான் உண்டு பெரும் நிலப்பரப்பு இருந்தும் ஐயரின் எளிய வாழ்க்கை இதில் திருப்தியுற்றது பெரிய குடும்ப பாரத்தை ஏற்கும் பொறுப்பு இருப்பினும் அதன் கவலையை பகவானிடம் ஒப்படைத்து அவர் எப்பொழுதும் சற்சங்கத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவானின் அடியார்களை உபசரிப்பது விருந்தொம்பல் இது ஒன்றே தனது தர்மமாக கொண்டார் மேஜர் சாட்பி குர்ரம் சுப்ரமையா அமிர்தானந்த எதி மாரிஸ் ஃபுட்பன் மௌனி சாது விஸ்வநாத சுவாமி முதலானோர் அவரது நெருங்கிய நண்பர்கள் இவருடைய ரவுண்டு கொட்டகையில்தான் இந்த குருபாய்கள் கூடி சற்சங்கத்தில் பகவானைப் பற்றி பேசி புகழ்ந்து மனம் நிறைவடைவர் சாட்விக் ஸ்ரீமதி லலிதாவின் சமையலை மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிடுவார் அமிர்தானந்த எதி திருவண்ணாமலை வந்தால் ஐயர் வீட்டில்தான் சாப்பிடுவார் அவர் நண்பர்கள் அனைவருக்கும் அடிக்கடி ஐயர் வீட்டில் விருந்து கிடைக்கும் நேரம் கிடைக்கும்போது சுப்பிரமையாவுடன் கிரிவலம் செல்வார் மற்ற நேரங்களில் ஆசிரம புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பார் லலிதாவும் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அதனால் பெருமையோ கர்வமோ எதிலும் பற்று வைக்காமல் குடும்பத்தை நடத்தி கவலையின் சூடு படியாது எளிதில் திருப்தி கொண்டு வாழ்க்கையை நடத்தினார் ஐயரின் விருந்தோம்பலில் உறுதுணையாக மகிழ்ச்சியுடன் பங்கேற்பார் குழந்தைகளும் தாயைப் போலவே எந்த குறையும் இல்லாது ஐயர் சொல்வதை கேட்டு அவற்றை செய்வதில் திருப்தி அடைவர் ஐயருக்கு தன் தோட்டத்தையும் பசுவையும் பராமரிப்பதில் அலாதியான ஆனந்தம் பசு கன்றுயினும் நாட்களில் ஆபீஸிற்கு லீவு போட்டு விடுவார் இந்த சலுகை தன் பிரசவ சமயங்களில் தனக்கு கூட கிடைக்காது என்று லலிதா மிகவும் வேடிக்கையாக சொல்லிச் சிரிப்பார் பரம்பரையாக கருதப்படும் வைதிக காரியங்களிலோ விரிவாக மேற்கொள்ளப்படும் ஆசாரங்களிலோ ஐயருக்கு ஈடுபாடில்லை அவருக்கு தெரிந்த ஒரே அனுஷ்டானம் உள்ளது நாற்பதை மனநம் செய்வதே அதிகாலையில் காப்பி அருந்தும் பழக்கமுடைய ஐயர் காலை ஐந்து மணிக்கு பால் கரப்பவர் வரும் சைக்கிள் மணி ஓசை கேட்கும் முன்னரை எழுந்து உள்ளது நாற்பதை உரத்த குரலில் பாராயணம் செய்து கொண்டிருப்பார் இவ்வாறாக தினமும் காலை பொழுது ஆகவே எதிர் வீட்டிலிருந்த ஆந்திர பெண்மணி இவரது குரலை கேட்டு கடிகாரத்தை சரி செய்து கொள்ளலாம் என்பார் ஐயர் பசுவை குளிப்பாட்டும் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் செடிகளை கொத்தி உரம் வைக்கும் இந்த மந்திர கேட்டுக்கொண்டே இருக்கும் குழந்தைகளுக்குள் ஏதாவது தகராறு ஏற்பட்டு உரத்த குரலில் சச்சரவு நேர்ந்தால் ஐயர் இருக்கும் இடத்திலிருந்தே அதைவிட உரத்த குரலில் உள்ளது நாற்பது பாடல்களை பாடுவார் இதைச் செவியுற்ற குழந்தைகள் தங்கள் சண்டையை மறந்து இருந்த இடம் தெரியாமல் அடங்கிவிடுவர் அவரது காலணிகளில் ஒன்றை காணவில்லை என்றால் அதாவது குழந்தைகள் விளையாட்டாக எங்கேயாவது போட்டிருக்குமானால் மற்றொன்றை வாயிற்படியின் சட்டத்தில் கட்டி தொங்கவிட்டிருப்பார் அது உள்ளே வருபவர்கள் கவனத்தை கவரும் இதை புரிந்து கொண்டு லலிதா குழந்தைகளை ஏவி மற்றொன்றை கண்டுபிடித்து வரச் செய்வார் ஐயர் ஒருமுறை பகவானிடம் வரும் பக்தர்கள் ஹாலில் உட்கார்ந்து தியானம் செய்வதைக் கண்டு மனம் ஏங்கி அது தனக்கு முடியவில்லையே என்று நினைத்து பகவானே இங்கே வரும் பக்தர்கள் ஆளுக்குள் வந்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கிறார்களே இவ்வாறு இருக்க என்னால் முடியவில்லையே என்று வருத்தத்துடன் முறையிட்டார் அதற்கு பகவான் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் வேலைய்ப்பார் அவர்கள் தியானம்தான் பண்ணுகிறார்களோ வேறு என்னதான் செய்கிறார்களோ உனக்கு ஏன் அந்த கவலை என்று கூறினார் நான் ஐயரது வளாகத்தில் இருந்த சிறிய வீட்டில் சுமார் பத்து வருடம் குடியிருந்தேன் என்னை அவர் தமது மற்றொரு மகளாகவே கருதினார் எனக்கு தேவையான தேவையானவைகளை அறிந்து தன் வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும்போது எனக்கும் வாங்கி தந்துவிடுவார் அநேகமாக அவரது பசுமாட்டின் பால் எனக்கும் கிடைக்கும் அதுவும் சரியாக ஐந்து மணிக்கே வந்துவிடும் ஒருநாள் ஷாட்விக் ஸ்ரீசக்கர பூஜையின் பிரசாதமான தேங்காய் மூடியை கையில் எடுத்து வந்தார் அந்த தேங்காய் மூடியில் நீட்டிக்கொண்டிருந்த பகுதி பிரசாதமாக பல்லால் கடித்து எடுத்துக்கொண்டு மூடியை ஐயரிடம் கொடுக்க வந்தார் பல்லால் கடித்ததால் அதை ஐயர் வாங்க மறுத்துவிட்டார் உடனே சாட்விக் அந்த இடத்தை நகத்தால் கிள்ளி எரிந்துவிட்டு திரும்ப கொடுக்க வந்தார் ஒரு முறை எச்சில் பட்டதால் ஆகாது என்று ஐயர் மறுத்துவிட்டார் ஒரு நாள் ஐயர் தன் மகன் அருணாச்சலம் மூலம் என்னை அவசரமாக வெளியில் வந்து பார்க்கும்படி அழைப்பு அனுப்பினார் அங்கு சென்ற நான் ஓர் அரிய காட்சியை கண்டேன் ஐயரது பசு கன்றை ஈன்று கொண்டிருந்தது கன்றின் தலை மட்டும் வெளியே வந்து நன்கு தெரிந்தது ஆனால் உடல் இன்னும் வெளிப்படவில்லை இப்போது அந்த பசுவிற்கு இருபுறமும் இரண்டு முகங்கள் காணப்பட்டன சாஸ்திரங்களில் த்விமிக்கி த்விமுகி என்று அழைக்கப்படும் இருதலை பசுவை பார்ப்பது விசேஷமும் மங்களமும் ஆகும் என நம்பப்படுகிறது அந்த காட்சியை காண குடும்பத்தினர் அனைவரும் அங்கு கூடி பசுவிற்கு நமஸ்காரம் செய்தனர் நானும் நமஸ்கரித்தேன் நானும் நமஸ்கரித்தேன் பகவானுடன் இருப்பதற்கு இரவு நேரம்தான் பக்தர்களுக்கு பகலில் அருகில் இருக்கும் தொண்டர்கள் இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கச் சென்று விடுவார்கள் இரவு நேரங்களில் டி பி ராமச்சந்திர யர் வெங்கடரத்னம் சத்தியானந்தம் முதலியவர்களும் சில நேரங்களில் சுப்பிராமையா முதலியோரும் பகவான் அருகில் இருப்பார்கள் இந்த அரிய நேரத்தில் சில நாட்கள் ஐயரும் பங்கு கொண்டு தன்னை மறந்து இரவு முழுவதும் அங்கே தங்கிவிடுவதும் உண்டு பகவான் தான் மலைமேலிருந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளையும் கிரிபிரதக்ஷனம் சென்றதையும் அப்போது நடந்த இனிமையான நிகழ்ச்சிகளையும் விவரிக்கும் போது ஐயரும் அத்துடன் ஒன்றுபட்டு அந்த பக்தர்களோடு சேர்ந்து இன்புறுவார் இந்த நேரத்தில் பகவானுடன் இருந்து மகிழ்ந்தவர்கள் மிகுந்த பாகியசாலிகள் பகவான் சில சமயங்களில் பக்தர்களின் செய்கைகளை பரிகசித்து ரசிப்பதும் உண்டு இரவில் நடந்த இந்த ரசமான சம்பவங்களை ஐயர் எனக்கு சொல்லி மகிழ்வார் ஐயர் ஊரில் இல்லாத மற்ற இரவுகளில் நடந்த சம்பவங்களை வெங்கடரத்னம் எனக்கு சொல்லத் தவறமாட்டார் சில வருடங்களுக்கு பிறகு ஐயர் போலூருக்கு மாற்றப்பட்டார் ஆனால் அவர் குடும்பம் மட்டும் திருவண்ணாமலையிலேயே இருந்தது ஐயர் வீட்டிலிருந்து காலையில் சைக்கிளில் ஸ்டேஷனுக்கு சென்று அங்கு சைக்கிளை வைத்துவிட்டு ரயிலில் போலூர் சென்று அங்கிருந்து மீண்டும் சைக்கிளில் ஆபீஸ் செல்வார் மாலையும் இதே போல் வந்து சேர்வார் வந்தவர் நேராக ஆசிரமம் சென்று பகவானை தரிசித்து அங்கிருக்கும் சத்சங்கத்துடன் சேர்ந்து பகவான் சொல்லும் கதைகளையும் சமத்காரங்களையும் ரசித்துக் கொண்டு பொழுதுபோவதே தெரியாமல் உட்கார்ந்து விடுவார் இப்படி பல நாட்கள் நடப்பதுண்டு ஒருநாள் பகவான் இவரை பார்த்து சாப்பாடாயிற்றா என்று கேட்க இன்னும் இல்லை பகவான் என்று ஐயர் கூறினார் அப்போதைக்கே நேரம் கடந்து விட்டது கருணை மிகுந்த பகவான் பறிவுடன் பாவம் லலிதா உங்களுக்காக காத்திருப்பாள் உமக்கு பரிமாறி விட்டு தானும் சாப்பிட்டு விட்டு வீட்டு வேலைகளை முடித்து படுக்க செல்லை எவ்வளவு நேரமாகும் இனிமேல் நேரே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு ஆசிரமம் வந்தால் போதும் என்றார் இவ்வாறு கற்றளையிடப்பட்ட பின்னர் ஐயர் பகவானின் கருணையை நினைத்து நெகிழ்ந்து வீடு சென்றவுடன் லலிதாவிடம் நீ மிகவும் கொடுத்து வைத்தவள் வீட்டிலிருந்தபடியே பகவானின் பரிவையும் கருணையையும் பெற்றுவிட்டாய் இனிமேல் நான் நேரே இங்கு வந்து சாப்பிட்டு விட்டு ஆசிரமம் போவேன் அதற்கு தகுந்தாற்போல் வைத்திரு என்றார் ஒரு சமயம் ஐயருக்கு மனம் ஒருங்குபட்டு மன ஏகாகிரம் நிற்கவில்லை இடைவிடாமல் உள்ளது நாற்பதை மனநம் செய்து மனம் நிலைத்து நிற்கவில்லை ஐயர் பகவானிடம் பகவானே என்ன முயற்சித்தும் மனம் தியானத்தில் நிற்கவில்லை ஒருமைப்படவில்லை சம்பந்தமில்லாத எண்ணங்கள் படையெடுத்தார்போல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து மனதை கொல் நிலை கொலைத்து விடுகின்றன ஏகாகிர மனதுடன் தியானிக்க முடியவில்லையே என்று முறையிட்டார் பகவான் மிகுந்த கருணையோடு நீங்கள் உள்ளது நாற்பது சொல்லிக்கொண்டே இருந்தால் அதன் சொல் பதறாய்ப் போகும் அதன் பொருள் அனுபவமாய் நிற்கும் என்று பறிவுடன் கூறினார் ஐயருக்கு உள்ளது நாற்பதிடம் முன்னைவிட இன்னும் அதிகப்பற்று உண்டாயிற்று பகவானது இந்த உபதேசம் எந்த உபனிஷத்திலும் காண முடியாது அனுபவமே உருவமான பகவான் தான் இப்படி ஞானத்தை எளிதான சொற்களால் விளக்கிக் காட்ட முடியும் அதனுள் பொதிந்த பேருண்மையை சாதனையினால் சாதித்து அனுபவத்தினால் உணர வேண்டும் இது பகவானின் அரிய உபதேசம் பகவானின் இறுதி ஐயர் பகவான் சந்நிதியை விட்டு அகழ்வது மிக அபூர்வம் அந்நாட்களில் நடந்தவை அனைத்திற்கும் அவர் ஓர் சாட்சியாக இருந்தார் இறுதி பகவானின் கமண்டலத்தையும் கைத்தடியையும் உபயோகிக்கவில்லை அவர் இருந்த அறையிலேயே அவை இரண்டும் இருந்தன நெருக்கமான பல அன்பர்களுக்கு இவை இரண்டின் மேலும் ஒரு கண் இருந்தது இதை ஐயர் உணர்ந்தார் அவர்கள் அவற்றை எடுத்துச் சென்று தம் பூஜை அறையில் ஞாபக சின்னங்களாக வைத்துக் கொள்ள விரும்பினார் விரும்பினர் ஸ்ரீ பகவான் சித்தியடைந்தபின் அவரது திருமேனிக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரம் கற்பூர தீபாராதனை முடிந்தபின் அத்திருமேனி ஒரு சிறிய சப்பரத்தில் ஊர்வலமாக தாயார் கோயிலைச் சுற்றி எடுத்துச் செல்லப்பட்டது அய்யர் இந்த தக்க தருணத்தில் பகவானது கைத்தடியையும் கமண்டலத்தையும் கைகளில் எடுத்துக்கொண்டு பகவானின் திருமேனி முன்பாக சமாதி வைக்க இருந்த இடத்தை நோக்கி நடந்தார் ஒரு கதற்பையில் பகவானது திருமேனி இடப்பட்டு சாஸ்திர முறைப்படி விபூதி கற்பூரங்களால் நிறைக்கப்பட்டு மெதுவாக சமாதி குழிக்குள் ஐயரும் குழிக்குள் இறங்கினார் பகவானது கமண்டலத்தையும் கைத்தடியையும் அவரது இருபுறமும் வைத்தார் சமாதி குழி பின்பு மெதுவாக நிரப்பப்பட்டது அவற்றை எடுத்துச் செல்ல நினைத்திருந்த அன்பர்கள் அவைகளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் நடந்ததை கேள்வியுற்று ஏமாற்றமடைந்தனர் பகவானது மகா நிர்வாணத்திற்கு பிறகும் ஐயர் தனது தினசரி பகவத்தரிசனத்தை விடவில்லை பகவான் சமாதியை தரிசித்த பின் பழைய ஹாலுக்கு சென்று தியானத்தில் அமர்வார் ஐயர் குடும்பத்துடன் திருவண்ணாமலையிலேயே பல வருடங்கள் தங்கியிருந்தார் சாட்விக்கும் கொஞ்ச காலம் ஐயரது காம்பவுண்டில் ஒரு சிறிய குடிலில் தங்கியிருந்தார் பின்னர் ஆசிரம நிர்வாகத்தினால் மீண்டும் ஆசிரமத்திற்கே வரும்படி அழைத்து செல்லப்பட்டார் ஐயரும் சாட்விக்கும் ஆன்மீகத்தினால் இணைப்பட்ட உற்ற நண்பர்கள் அவர்களது நட்பு என்றும் நீடித்தது பின்னர் ஐயரது பிள்ளைகள் எல்லோரும் சென்னையில் தங்கிவிட்டதனாலும் அவர்களுக்கு வயதுமானதாலும் ஐயர் தம்பதியினர் பிள்ளைகளுடன் சென்னையில் தங்கலானார் நாராயணயரும் அவரது மனைவியும் இல்லறத்தில் இருந்தாலும் இருந்தாலும் துறவிகளே அவர்கள் நிதர்சனமாக அவ்வாறு இசைப்பட வாழ்ந்து காட்டினர் அவர்களது குடும்பம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது ஐயர் நீண்ட வயது வாழ்ந்து கழிசி வரை உள்ளது நாற்பதை மனநம் செய்து தன் வாழ்நாளை முடித்து கொண்ட ஒரு தீவிர பக்தர் மூன்று சமையல் அறையில் பகவான் சமையல் அறையில் பகவான் ஈடுபடாத வேலையே இல்லை எனலாம் காய்கறி நறுக்குவது சட்னி அரிப்பது தைலம் காய்ச்சுவது பல்புடி தயாரிப்பது போன்ற எல்லாவற்றிலுமே பகவானுக்கு பங்கு உண்டு காய்கறி நறுக்கினால் ஒன்றைப் போன்று அளவெடுத்து வெட்டினால் போல் அழகு கொழிக்கும் சமையற்கலையில் தேர்ச்சி நலனையும் மிஞ்சி இருக்கும் இந்த நேரம் பக்தர்களுக்கு பகவானுடன் நெருங்கி பழக உற்ற நேரம் ஒரு அன்பர் காய்கறிகளை நறுக்கி கொண்டே சர்வசாதாரணமாக பகவான் ஞானம் பெற என்ன சாதனை செய்தார் என்று கேட்க ஓ அதுவா மூன்று வேளை சாப்பிட்டு பெரிய குடத்தில் தண்ணீர் தூக்கி கொண்டு வருவேன் அதுதான் நான் செய்த சாதனை என்பார் சம்பூர்ணம்மாள் சமையலுக்கு பருப்பு வேக வைத்திருந்தார் வழக்கத்தை விட அதிக நேரம் வேக வைத்தும் ஏனோ பருப்பு வேகவில்லை வழக்கம் போல் பகவான் சமையல் கட்டிற்குள் வந்தார் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த பருப்பை பார்த்தார் உடனே அந்த அம்மாள் எந்த மாதிரி பருப்பு வாங்கியிருக்காளோ தெரியலை இத்தனை நேரமாகியும் பருப்பு இன்னும் வெந்தபாடில்லை என்று குறை கூறினாள் பகவான் உப்பை போடு வெந்துவிடும் என்றார் கண்களை அகல விழித்து கொண்டு போட்டால் பருப்பு வேகாது பகவானே என்றாள் உடனே பகவான் அருகில் இருந்த கல் சட்டியிலிருந்து கை நிறைய உப்பை அள்ளி வெந்து கொண்டிருந்த பருப்பில் தானே போட்டுவிட்டு போய்விட்டார் பருப்பில் உப்பு சேர்ந்தால் வேகவே வேகாது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே அந்த அம்மாள் பகவானே இன்றைக்கு பருப்பு மாதிரிதான் என்று மனம் நுந்து கூறிக்கொண்டார் சில நிமிடங்களில் பருப்பு சந்தனமாக குழைந்துவிட்டது சம்பூர்ணம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம் அன்று அவர் உணவு பந்தியில் பரிமாறுகையில் ஒரு பார்வை பார்த்தார் அந்த அம்மாள் உடனே பகவானே வெந்துவிட்டது வெந்துவிட்டது என்று தடுமாறிய குரலில் கூறினாள் இதைப்போலவே சமையற்கட்டில் பல பக்தர்களுக்கு பலவிதமான அதிசய சம்பவங்கள் நடப்பதுண்டு சுப்பிராமையாவிடம் சட்னியை பகவான் ருசி பார்க்க சொல்லிய அவர் கொஞ்சம் உப்பு தேவை என்றதும் பகவான் கை உப்பை அள்ளி சட்னியில் போட்டுவிட்டார் அதை பார்த்த சுப்பிராமையா வளவலத்து போய் ஐயோ நம்மால் இன்று சட்னி உப்பு கறிக்கப் போகிறது என்று வருந்தினார் ஆனால் அன்று சட்னியின் ருச்சியை அனைவரும் பாராட்டியதும் சுப்பிராமையா தன் கண்களையே நம்ப முடியாது திகைத்தார் மகான்களின் ஸ்பர்சம் பட்ட மாத்திரத்தில் ஜடப்பொருள்களும் தம் இயல்பான குணங்களை மாற்றிக்கொண்டு அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல தம்மை அமைத்து கொண்டுவிடும் இந்த தத்துவம்தான் மேலே கூறப்பட்ட சட்னியிலும் பருப்பிலும் நடந்திருக்கிறது பகவானது கை ஸ்பரிசம் இந்த அதிசயத்தை நடத்தியிருக்கிறது சமஸ்கிருத மகாகவியும் வைராகிய சிகரமுமாகிய பவபூதி எது கூறியது இங்கு குறிப்பிடத்தக்கது சாதாரணமாக கவி ஒரு பாடலை முதற்கண் எழுதி அதை பலமுறை திருத்திய பிறகே ஒரு கவிதை உருவாகும் ஆனால் முற்றும் உணர்ந்த ஞானியினது வாக்கின் ஸ்பர்சம் பட்ட மாத்திரத்தில் ஜடப்பொருள்களாகிய எழுத்துக்களும் தம்மை மாற்றி அமைத்து கொள்ளும் அத்தகைய ஞானி ஏதேனும் எழுத முற்பட்டால் அக்ஷர தேவதைகள் யாவும் சிறந்த வார்த்தைகளாக கோர்வையாக தமக்குத் தாமே இணைந்து சொல்லும் பொருளுமாக கவிதையில் ஊடும் பாவுமாக அமைந்து நிற்கும் அந்த மகானின் முன்னின்று அவர் திருவாக்கால் நாம் கையாளப்பெறுவோமா என்று அவை ஏங்கி நிற்குமாம் அன்று பவபூதி சொன்னது இன்று பகவான் வாழ்க்கையில் கண்கூடாக காண முடிந்தது பகவான் விருபாட்ச குகையில் தங்கியிருந்த போது தன் முயற்சியின் தானாக ஊந்தி எழுந்த கருணையால் என்னை ஆண்டனி எனக்கு உன் காட்சி தந்து அருளில்லை என்றாள் என்ற பதிகம் எழுதியது அனைவரும் அறிந்த ஓர் அற்புதச் செயலாகும் வடமொழியை முறையாகப் பயிலாத போதிலும் கணபதி முனிவர் விவரித்த ஆரியகீதம் என்ற பா இனத்தில் கருணாபூர்ண சுதாப்தே என்னும் அருணாசல பஞ்சரத்னத்தை பகவான் இயற்றி முனிவரையே திகைக்க வைத்தார் கணபதி முனிவர் தாம் இயற்றிய கவிதைகளை பலமுறை திருத்தி அமைத்தவர் திருத்துவதற்கு வாய்ப்பு ஒப்பற்ற பஞ்சரத்னத்தை இயற்றிய பகவானது கவிதாவிலாசத்தை பார்த்ததும் கணபதி முனிவர் வாயார புகழ்ந்து வியந்தார் மேஜர் சாட்விக் தேக மீதுமாட்சப்படும் இந்த தேகத்தை யாவன் தெரிவனோ தேகியவன் க்ஷேத் என்று செப்பு வார்த்தாமதனை பாத்தறிந்தோர்கள் பகுத்து பகவத்கீதாசாரம் பகவான் இயற்றிய இரண்டாவது பாடல் பகவானது மொழிபெயர்ப்பில் முனிரும் பகவத்கீதாசாரத்தின் இந்த இரண்டாவது பாடலின் பொருள் சுக்கதுக்க அனுபவத்திற்கு இடமான இந்த உடலாகிய கஷேத்திரத்தை தனக்கு அயலாக அறியும் ஆத்ம ஞானியே க்ஷேத்ரன் என அறிந்த அனுபவிகளான ஞானிகள் கூறுவார்கள் பகவான் இந்த கஷேத்திராகவே வாழ்நாள் முழுவதும் இருந்து பகவத்கீதையின் பொருளை நமக்கு காட்டினார் சாட்விக் ஆரம்ப காலங்களில் கிரிவலம் செய்வதுண்டு அருணாச்சலமே ஸ்ரீ பகவான் என்னும் அசையாத நம்பிக்கை ஏற்பட்ட பின் பகவான் அமர்ந்திருக்கும் பழைய ஹாலை தியான மந்திரத்தை இரவு நேரங்களில் வலம் வருவது வழக்கம் பகலில் சுற்றினால் அதை பார்த்து மற்றவரும் சுற்ற ஆரம்பித்தால் அது பகவானுக்கு தெரிய வந்தால் நாம் சுற்றுவதற்கே முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தினால் இரவில் தான் சுற்றி வருவார் ஒரு நாள் இரவு வழக்கம்போல் வலம் வந்து கொண்டிருந்தார் சாட்விக் பகவானுக்கு நல்ல ஜுரம் உள்ளிருந்து ஒருவர் சற்று சத்தமாக உம் என்று முனங்கியது சாட்விக் கின் காதில் விழுந்தது முதலில் பகவானது அணுக்கத் தொண்டர் யாரேனும் முணங்கியிருப்பாரோ என்று நினைத்தார் பின்பு அறையின் பின்புறம் இருக்கும் ஜன்னல் வழியாக யாரும் தன்னை பார்க்க முடியாதபடி மறைத்து நின்று உள்ளே எட்டி பார்த்தார் பகவானிடமிருந்துதான் அந்த முனகல் சத்தம் வந்தது என நிச்சயமாக தெரிந்தது எனவே அவர் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது ஆத்ம தன் தேகத்திற்கு அயலானவன் அப்படியானால் ஞானியும் உடல் உபாதையை உணர்ந்து அதனை வெளிப்படுத்துவாரோ இந்த நேரம் இதை அறிய முற்படக்கூடாது என்று அவர் சும்மா இருந்துவிட்டார் மறுநாள் காலை பகவான் தரிசனத்திற்கு வந்தவர் பகவானை அணுகி அணுகி பகவான் இந்து மத சாஸ்திரங்களில் ஞானிக்கு சரீர பக்னி இருக்காது அவர்கள் சரீரம் என்னும் உபாதியை கடந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறதே ஆனால் நேற்று பகவான் ஜுர உபாதியில் முனகுவதை நான் கண்டு கேட்கவும் செய்தேனே இதன் முரண்பாட்டை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார் அதை கேட்ட பகவான் இந்த உடம்புக்கு இரண்டு நாளா ஜுரம் அது ஏதோ முணுகுகிறது அதற்கு என்ன பண்ண சொல்றே நான் உடல் அல்லவே இந்த உடல் அதன் சரீர தர்மத்தை வெளிப்படுத்துகிறது என மறுமொழி அளித்தார் உடனே சாட்விக் ஓ எனக்கு விடை கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் இதனால் தான் நாம் உடம்போ என்று பகவான் கேட்கிறார் ஐந்து இடைவிடா தியானம் ஒரு சமயம் சாதனையில் சிரத்தையுள்ள சாதகர் ஒருவர் பகவானை பக்தியுடன் நமஸ்கரித்து பின்வருமாறு பணிவுடன் கேட்டார் இடையராத தியானத்தால் ஒருவர் தனது ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம் என்று பகவான் கூறுவது என் போன்றவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமாகும் ஒருபுறம் அலுவலக பொறுப்பும் வேலை மறுபுறம் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கும் பாரமும் வாழ்வின் பெரும்பகுதி இதிலேயே செலவிடப்படுகிறதனால் ஆத்மவிசாரத்திற்கு ஏது நேரம் இடைவிடாது தியானிப்பது என்பது மிகவும் கடினம் இதற்கு பகவானே ஒரு வழி கூறி அருள வேண்டும் இதை கேட்ட பகவான் மிக்க கருணையுடன் மெதுவான குரலில் அவரை பார்த்து விடைப்பகர்ந்தார் நீங்கள் வீட்டை ஆசமம் ஆசிரமம் வருவதற்காக புறப்படுகிறீர்கள் வழியில் உமது நண்பரை சந்திக்கிறீர்கள் அவருடன் க்ஷேமலாபங்களை விசாரித்து முடிந்த பின் அவரிடம் விடை பெற்று தானே வருகிறீர்கள் நண்பருடன் செல்வதில்லையே ஏன் ஆசிரமம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆழ படிந்துள்ளது அதை போன்றே காலையில் எழுந்தவுடன் மனம் அமைதியாக இருக்கும் முடிந்தவரை அப்போது மனதை தியானத்தில் ஈடுபட செய்தால் வேலை செய்யும் போதும் அதன் தொடர்ச்சி நீடிக்கும் குடும்பப் பொறுப்புகள் வேலை பொறுப்புகள் இல்லாத நேரத்தில் மனதை தியானத்தில் பழக்கினால் வேலை செய்யும் போதும் அது நமது சுவாவமாகிவிடும் என்று கூறினார் இந்த அரிய உபதேசத்தை பெற்ற அவர் முகமலர்ச்சியுடன் மனம் தெளிந்து திருப்தியுடன் சென்றார் ஆறு உமக்கும் கேட்டதா ஸ்ரீ பகவானின் அணுக்க தொண்டரான வைகுந்தவாசர் என்னுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் வைகுந்தவாசர் பகவானது அணுக்கத் தொண்டராக பணியாற்றிய சமயம் அது பகவான் மலை மீது உலாவச் செல்லும்போது யாரேனும் ஒரு தொண்டர் அவருடன் செல்வது வழக்கம் ஒரு நாள் மாலை பகவான் மலைக்குப் போகும்போது வைகுந்தவாசர் அவருடன் சென்றார் திரும்பி வருகையில் அந்தி மங்கும் நேரம் மலையிலிருந்து ஆசிரமத்திற்குள் போகும் வழியில் கல்பாலத்தை கடக்கும் போது சற்று தூரத்திலிருந்து சன்னியாசிகள் அணியும் மரபாத குரடுகளின் டக் டக் என்ற சப்தம் வரவர நெருங்கி வருவதையும் பிறகு சற்றே நின்று மீண்டும் குறைந்து கொண்டே போய் நின்றுவிடுவதையும் வைகுந்தவாசர் கேட்டார் ஆனால் அந்த சப்தத்திற்குரிய ஒருவரையும் அங்கு காணவில்லை இருந்தும் சப்தம் துல்லியமாக கேட்டது ஆச்சரியமும் பயமும் கலந்த தடுமாற்றத்துடன் மெல்லிய குரலில் தயங்கியபடியே பகவானிடம் பகவான் சற்றுமுன் மறப்பாத குரடுகளின் சப்தம் தொலைவிலிருந்து வந்து பின் செல்ல மெல்ல மெல்ல மறைந்ததை கேட்டேன் ஆனால் ஒருவரையும் பார்க்க முடிய இயலவில்லை அது என்னவாக இருக்கும் பகவானே என்று வியப்புடன் கேட்டார் ம் உமக்கும் கேட்டதா என்று பகவான் மெதுவாக பதில் அளித்ததோடு சரி மலை மேல் பல சித்த புருஷர்கள் வசிப்பதாகவும் ஒலிவடிவில் நடமாடுவர் என்றும் பகவான் சொல்வதுண்டு அவ்வாறு ஒருவர் பிறர் கண்களுக்கு தெரியாமல் சஞ்சரித்து பகவானை தரிசித்திருப்பார் என்றுதான் மேலே நடந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஏழு சூரண்ணா முக்தி ஒன்றையே நாடி வைராக்கியம் அபரிக்கிரகம் என்ற இரண்டு பண்புகளை கடைபிடித்து பகவானிடம் வந்த தீவிர சாதகர் சூரண்ணா சாதனை ஒன்றிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதுடன் பெரும்பாலும் மௌனமாகவே பகவான் சந்நிதியில் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் நான் நிரந்தரமாக ஆசிரமம் வருவதற்கு வந்தவர் ச சற்று குட்டையான மெலிந்த உடல்வாகு கொண்டவர் நேர்மையும் எளிமையுமே உருவானவர் முழங்கால் வரை வேஷ்டி அணிந்து தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பார் வெயிலின் வெப்பத்தை தடுக்க அந்த துண்டையே தலைக்கு முக்காடு போட்டிருப்பார் அந்த வேஷ்டியும் துண்டும் நீர்காவி படிந்திருக்கும் கையில் விவேகானந்தரின் ராஜயோகம் புஸ்தகம் எப்பொழுதும் இருக்கும் தலை முண்டனம் செய்திருப்பார் நான் பார்க்கும்போது அவருக்கு சுமார் முப்பது வயது இருக்கும் தியான மந்திரத்தின் கடைசி மூலையில் பகவான் பாதங்களை பார்த்தபடி அமர்ந்திருப்பார் பகவான் ஹாலில் இருக்கும் வரை அவரும் இருப்பார் பகவான் மலைக்கு செல்லும்போது அவரும் வெளியே சென்றுவிட்டு பகவான் திரும்பி வருவதற்குள் திரும்ப வந்துவிடுவார் மதியமும் இரவும் ஊருக்குள் சென்று பிக்ஷை வாங்கி சாப்பிடுவார் காலில் செருப்பு அணிவதில்லை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் இரவு நேரத்தில் தங்குவார் நான் திருவண்ணாமலை வந்து ரமண முதலில் தங்கிய இடம் கோமுட்டி லக்ஷ்மி அம்மா வீடுதான் இவர் வைசிய வகுப்பைச் சேர்ந்தவர் அவருடைய வீட்டின் ஒரு பகுதியில் இருந்தேன் சூரண்ணாவின் சரித்திரத்தை அந்த அம்மா தான் எனக்கு கூறினாள் பெங்களூரை சேர்ந்த செல்வ செழிப்புடைய குடும்பத்தில் பிறந்தவர் சூரண்ணா கல்லூரி படிப்பை முடித்த பட்டதாரி தாய் தந்தையரின் ஒரே மகன் இளமையிலேயே தந்தையை இழந்தவர் பிள்ளைப்பருவத்திலிருந்தே தாராள மனப்பான்மை கொண்டவர் தன் செலவிற்காக தரப்படும் பணத்தை தேவையுள்ள ஏழை மாணாக்கர்களுக்கு செலவிடுவார் வீட்டில் ஒருவரிடமும் கூறாமல் திருவண்ணாமலைக்கு ஓடி வந்து விட்டார் அவர் ரமணாசிரமத்தில் இருப்பதை எப்படியோ அறிந்த அவரது தாயார் அவரை அழைத்து அழைத்துப் போக வந்துவிட்டார் அந்நாட்களில் ஆசிரமத்திற்கு வருபவர்கள் தங்குவதற்கு விடுதிகள் எதுவும் கிடையாது அவரவர்களே ஆசிரமத்திற்கு அருகில் இருக்க ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அம்மாதிரி வருபவர்களுக்கு தங்கும் வசதியும் சாப்பாடும் கோமுட்டி லட்சுமி அம்மாள் செய்து தருவாள் அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டாலும் மலைமையில் இருக்கும் சாதுக்களுக்கு ஆகாரம் அளிப்பதில் அப்பணத்தை தாராளமாக செலவிடுவார் சூரண்ணாவின் தாயார் லட்சுமி அம்மாவுடன் தங்கி என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டு அறிந்தார் அதற்கு லட்சுமி அம்மாள் பகவானையே அவரை வீட்டுக்கு போகுமாறு அறிவுரை வழங்கும்படி அருள வேண்டும் என பிரார்த்திக்க சொன்னாள் அவளும் அவ்வாறே பகவானுடன் சென்று தன் மகனை வீட்டிற்கு திரும்பி வரும்படி தாங்கள் கூற வேண்டும் என பிரார்த்தித்தாள் துக்கம் மேலிட்டவளாய் பகவான் முன் அழுதாள் பகவானும் சூரண்ணாவிடம் தாயாருடன் செல்லுமாறு பணித்தார் பகவான் தன்னிடம் வருபவர்களை அவரவர் விருப்பப்படி இருக்கும்படி விட்டுவிடுவார் ஒருபொழுதும் ஒருவரையும் எதையும் செய்யும்படி சொல்வதில்லை அப்படிப்பட்ட பகவான் சூரண்ணாவை தாயுடன் செல்லும்படி கூறினார் என்றால் அதிசயமே ஆனால் சூரண்ணாவிடம் வீடு திரும்புவதற்கான அறிகுறியே இல்லை வலுக்கட்டாயமாக அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெறுவதை அறிந்து அவர் ஊரை விட்டே சென்று விட்டார் அண்ணாமலையாரின் கோயில் பிராகாரத்திலிருந்த ஒரு சாமியார் மூலம் அவர் பண்டறிபுரம் சென்றிருப்பதாக அறிந்து மனம் உடைந்த தாயார் சூரண்ணா மீண்டும் ஆசிரமம் வந்தால் தமக்கு தகவல் தெரிவிக்குமாறு தன் விலாசத்தை ஆசிரம நிர்வாகிகளிடம் கொடுத்துவிட்டு ஊருக்கு திரும்பினார் ஆசிரம லைப்ரரியை நிர்வகிக்கும் ராஜகோபால் ஐயர் வெளியூர் சென்றிருந்து அன்றுதான் திரும்பி வந்திருந்தார் அந்த காலத்தில் பகவானுடைய ஹாலில் ஒரு மூலையில் இரண்டு மூன்று மர அலமாரிகள் இருக்கும் அதுதான் லைப்ரரி ராஜகோபாலையர் ஏதோ ஏதோ புத்தகம் எடுக்க அங்கு செல்கையில் சூரண்ணா தன் வழக்கமான மூலையில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தார் பகவானிடம் வந்து பண்டரிபுறம் சென்றிருந்த இளைஞன் திரும்பி வந்திருக்கிறான் அவன் தாயார் அவன் வந்தால் தெரிவிக்குமாறு விலாசத்தை கொடுத்திருக்கிறாளே என்றார் அதற்கு பகவான் ஆமாமாம் அவன் திரும்பி வந்துவிட்டான் பத்து நாள் முன்பே பார்த்தேன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பண்டறிபுரம் சென்றிருந்தேன் என்று கூட சொல்லவில்லை நாம எப்படி பண்டறி பிரசா பண்டரி புறப்பிரசாதம் எங்களுக்கு எங்கே என்று கேட்பது நாம் என்ன செய்ய முடியும் என்றார் அடியார்கள் க்ஷேத்திரங்கள் சென்று வந்தால் அவ்விடத்து பிரசாதம் கொண்டு வந்து பகவானுக்கு கொடுப்பது வழக்கம் அவரவர் சித்தவருத்தியை அனுசரித்துப் போக வேண்டியுள்ளது என்று பகவான் மேலும் கூறினார் ராஜகோபாலயர் சூரண்ணா திரும்பி வந்ததை அவர் தாயாருக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் தாயார் மீண்டும் வந்து அழைத்துச் செல்ல முயற்சிக்கவும் சூரண்ணா மறுபடியும் எங்கே சென்றுவிட்டார் திரும்பவும் வருவார் என்று சில நாட்கள் காத்திருந்தும் வராதபடியால் ஏமாற்றத்துடன் தாயார் ஊர் திரும்பினார் தாயார் ஊர் திரும்பியதும் சூரண்ணா ஆசிரமம் வந்துவிட்டார் பகவானுடைய நிர்வாணம் வரை தன் பழைய வழக்கை வா வாழ்க்கை முறையை கடைபிடித்து இங்கே இருந்து வந்தார் அவர் பகவானுடைய அணுக்கத் தொண்டரான அணுக்கத் தொண்டரான வெங்கடரத்னத்திலும் எப்போதாவது பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் யாராவது உணவு அளித்தால் பெற்றுக்கொள்வார் ஆனால் பணம் ஒரு நாளும் வாங்கி மாட்டார் அவருக்கு உணவளிக்கும் பாக்கியம் எனக்கும் கிடைத்திருக்கிறது பகவான் நிர்வாணத்திற்கு பிறகு சூரண்ணா எங்கோ சென்று விட்டார் பிறகு ஒரே ஒரு முறை திரும்பி வந்து வெங்கடரத்னத்துடன் சில நாள் இருந்து திரும்பிச் சென்றார் அதற்கு பின் அவரை காணவில்லை பகவான் சந்நிதியிலிருந்து அவரது அருளைப் பெற்று ஆன்மீகத்தில் உயர்வை பெற்றார் அதன் பிறகு எங்கிருந்தால் என்ன ஏட்டு இன்னும் ஒரு சட்டை தேவையா மார்கழி மாதத்து குளிர் அவருடன் மிக கடுமையாக இருந்தது குளிர் எப்படி இருந்தாலும் பகவான் அணிந்து கொள்ளும் வெறும் கௌப்பியனம்தான் மூன்று மூழத் துண்டை தலையில் போர்த்தி கொள்வதோ அல்லது கழுத்தில் கட்டி கொள்வதோதான் பாதுகாப்பு இந்த குளிரின் தாக்கத்தை கண்ட மணவாசி ராமசாமி ஐயரின் மனம் வருந்தியது குளிரை தாங்க ஏதாவது வழி உண்டா என்று யோசித்து பகவான் அணிய இரண்டு சட்டைகளை தைத்து கொண்டு வந்தார் அவற்றை பகவானிடம் நேரில் கொடுக்க தைரியமின்றி பகவான் மலைப்பக்கம் சென்றிருந்த சமயம் பகவான் சோபாவுக்கு எதிரில் உள்ள ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டார் பகவான் திரும்பி வந்ததும் அவற்றை பார்த்து அவை என்ன என்று உடன் வந்த தொண்டரை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது உள்ளே நுழைந்த மனவாசையர் பயந்த வண்ணம் மெதுவாக பகவான் நான் தான் அவற்றை வைத்தேன் குளிர் கடுமையாக இருக்கிறது என்று திக்கி திணறிக் கூற பகவான் நடைமறித்து நான் குளிராயிருக்கென்று உம்மிடம் சொன்னேனா என்று வினவினார் இல்லை பகவான் நானாகவே பகவானுக்கு குளிரைப் பொறுக்க உபயோகமாக இருக்கும் என்று நினைத்தேன் பகவான் அவற்றை எடுத்துச் செல்லும்படி கூறினார் ஐயர் விடுவதாக இல்லை மீண்டும் மீண்டும் வேண்டிக் இருந்தார் பகவான் ஐயரை பார்த்து நான் தான் ஏற்கனவே ஐந்து சட்டைகள் அதாவது பஞ்ச கோஷங்களை போட்டுக்கொண்டிருக்கிறேனே ஆறாவது ஒன்று தேவையா என்றார் இதன் ஐயர் மௌனமாக அவற்றை திருப்பி எடுத்துச் செல்ல வேண்டியதாயிற்று ஒன்பது வாரணாசி சுப்புலட்சுமி அம்மாள் ஒரு நாள் வாரணாசி சுப்லட்சுமி அம்மா பகவானுக்கும் பந்தியில் உள்ள எல்லோருக்கும் கூட்டு பரிமாறி கொண்டு திரும்பி வரும்போது பகவான் இலையில் கூட்டு உண்ணப்பட்டிருந்தது இதை கண்ணுற்று அம்மாள் தயங்கியபடியே மறுமுறை கூட்டு பரிமாறுவதற்கு முன் பகவான் இன்று கூட்டு உறப்பு இல்லாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் போடலாமா என்று கேட்டாள் குனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த பகவான் நிமிர்ந்தவளை பார்த்து ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அனைவரையும் சுட்டி இத்தனை வாயால் சாப்பிடுகிறேனே அதில் உனக்கு திருப்தி இல்லையா இந்த ஒரு வாயால் சாப்பிட்டால் தான் திருப்தியா என்றார் பகவான் சொன்ன விதம் அனுபவத்தால் உணரலாமே என்று வார்த்தைகளால் இயலாத ஒன்று எல்லா நிலைமையிலும் பகவான் தனது சகஜ இருந்ததனால் இதை சொல்ல முடிந்தது அனுபூதிமானாகிய பகவானுக்கு ஏது விவகார தசை கூறிய இந்த உபதேசத்தைச் செவியிற்று அம்மாள் துணுக்குற்று ஸ்தம்பித்து நின்றாள் நடமாடும் தெ தெய்வமாகிய பகவானிடம் என் அற்பத்தியை கா காட்டிவிட்டேனேே பகவானின் போதனையை கேட்டும் செயலில் நடக்க இயலாத எனக்கு தன் உண்மை அனுபூதியை சொல்லாலும் செயலாலும் உணர்த்திய அந்த மகானின் கருணையை என்னென்று சொல்வேன் என்று பகவான் இலையின் முன்பு பொறிகலங்கி நின்று விட்டாள் தன் எதிரில் பக்கட்டும் கையுமாக நின்று அம்மாளை பார்த்து பகவான் மேலே பரிமாறு என்று கூறிய பிறகுதான் அவருக்கு உணர்வு வந்து மேற்கொண்டு பரிமாறச் சென்றாள் 10. விரிப்பு கிடைக்குமா மலை மீதிருந்த ஸ்கந்தாசமத்திலிருந்து பகவான் கீழே இறங்கி வந்து தாயார் சமாதிக்கு அருகில் வசித்த ஆரம்ப நாட்களில் சமாதிக்கு அருகில் தோசைப்பாட்டி கட்டுவித்த திணையில் பகவான் படுப்பது மற்றவர்கள் கீழே தரையில் படுப்பதும் வழக்கம் விரித்து கொள்வதற்கோ மேலே போர்த்து கொள்வதற்கோ ஒன்றும் இருக்காது இந்நாட்களில் ஒருநாள் பகவான் தரிசனத்திற்கு வெளியூரிலிருந்து ஒரு அன்பர் வந்திருந்தார் அப்பொழுதெல்லாம் இந்த பகுதி ஒரு காடு போல் இருக்கும் சமாதி கோையை தவிர வேறு குடியிருப்புகளே கிடையாது ஊரும் தொலைவு வழியிலும் அத்வானமாய் இருக்கும் புதிதாய் வந்த வெளியூர் அன்பர் ஒருவர் இரவு அங்கேயே தங்கலாம் என நினைத்து ராமசாமி பிள்ளையிடம் இங்கு படுக்க விரிப்பு ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டார் உடனே பிள்ளையவர்கள் ஓ கிடைக்குமே என்று கூறவும் புதிதாய் வந்தவர் தைரியமாக தங்கிவிட்டார் இரவும் வந்தது புதியவர் பிள்ளையவர்கள் மறந்துவிட்டார் என்று நினைத்து விரிப்பு கிடைக்கும் என்று சொன்னீர்களே கிடைக்குமா என்றதும் பிள்ளையவர்கள் மேலிருந்த துண்டால் தரையினை தட்டிப்படுத்து கால்களையும் கைகளையும் விரித்து இதோ இதுதான் விரிப்பு இந்த விரிப்பு உங்களிடமே உள்ளதே என்றார் பதினொன்று அண்ணாமலையாரின் வரவேற்பு கொடியீட்டு அடியறையை கொல்வுனை கட்டிக்கொண்டு எங்கன் வாழ்வேன் அருணாச்சலா என்ற பகவானது அருணாச்சல அக்ஷரமாலை பாடலுக்கு ஒரு சமயம் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டவரும் மெய்ப்புலவரும் தெய்வீக கவியுமான முருகனார் பொருள் கூறிய சம்பவம் மிகவும் ரசமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதியன்று தனது பதினாறாம் வயதில் பகவான் மதுரையை விட்டு நிரந்தரமாக அருணாச்சலத்திற்கு வந்தபோது இடுப்பில் வேஷ்டி மேலே ஒரு சட்டை தலைக்குடுமையுடன் வந்தார் உற்றார் உறவினருடன் கூடிய வீட்டின் சுகம் தேவைக்கு ஏற்ற வசதிகள் கவலையற்ற வாழ்வு அனைத்தையும் துறந்து அருணாச்சலமே கத்தியாக வந்தடைந்திருந்தார் அருணாச்சலம் அச்சலமான மலையாக இருந்தார் என்றால் வெங்கடரமணன் அண்ணாமலையார் மீது கொண்ட சார்பும் அசைக்க முடியாத கல்பாறை போல் இருந்தது இப்படிப்பட்ட சரணாகதனை அருணாச்சலன் ஆதரித்து பராமரித்த விதம் வியப்புக்குரியது வந்த இளம்பாலகனை குடுமையை களைந்து இருந்த பணத்தை குளத்தில் வீசியறிய செய்து மொட்டை என்னும் மகுளத்தைச் சாற்றி உடையை களைந்து கௌபினத்தி மட்டும் அணியைச் செய்து அழகு பார்த்தது பசிக்கு விருந்தளித்த விதமோ அதைவிடச் சிறந்தது இரண்டு நாள் பட்டினிக்கு பிறகு ஆணி போன்ற நீரில் ஊரின புழுங்கள் அரிசிச்சோறும் அதற்கு துணையாக காய்ந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தொண்டும் அளித்தார் என்னே விருந்தோம்பலின் அற்புதம் ஸ்ரீ பகவான் பிற்காலத்தில் இதை பற்றி அண்ணாமலையார் எனக்கு அழைத்த முதல் பெக்ஷியின் ருச்சி நீங்கள் இப்பொழுது அளிக்கும் பெக்ஷையில் இல்லை என்று அன்பு கலந்த நன்றி பெருக்குடன் உவகையுடன் கூறுவார் அண்ணாமலையார் அதில் என்ன ருசி காட்டினாரோ அதை நாம் எப்படி அறிய முடியும் முருகனார் இந்த சம்பவத்தை நிந்தாசுத்தியாக தாம் இயற்றிய பாடலில் கூறுகிறார் அனைத்தையும் துறந்து முழுமையாக தன்னிடம் சரணடைந்த உண்மையான சீடனை குருவாகி அருணாச்சலன் பராமரித்த விதத்தை கேட்க மனம் பொறுக்கவில்லை அருணாச்சலா உனது பக்தனை ஆட்கொண்ட விதம் உனக்கே தகுமா அகம் புகுந்து அருட்கயிற்றால் மதியினி மறுட்டி பிழைப்பை கெடுத்து உண்பாதிருத்திக் தனது என்று கூற எதுவும் இல்லாமல் உன்னை அடைக்கலமாக அடைந்த பள்ளி சிறுவனுக்கு நீ அளித்த வரவேற்பு மிகவும் தரம்தான் மழையில் நனைந்த சிறுவனுக்கு ஒரு பழங்கட்டிலும் ஓட்டில் கொஞ்சம் சோறும் குடிக்க ஒரு மண்கொடுமையில் தண்ணீரும் கூட உன்னால் அழிக்க முடியவில்லையே பட்டினியால் கேரை தண்டனை துவண்டு நடைபணம் நடை பின்னும் சிறுவனை கண்டு உன் உள்ளம்தான் இறங்கவில்லையோ நீ கேளாதளிப்பவனாயிற்று குருநம சிவாயருக்கு தங்கத்தாம்பாளத்தில் உணவைத் தந்தவன் நீதானே பக்தர்களை காக்கும் உனது இயல்பு இத்தன்மேதினில் எவன் உன்னை நாடி அலைவன் என்று வேங்கடராமனுக்காக பரிந்து கேட்கிறார் அந்த பாடலில் அருணாசலனின் சார்பாக ஆணித்தரமான விடையையும் அளித்துள்ளார் முருகனார் என் பக்தன் நான் என்ன செய்தாலும் எத்தனை கடினமாக நடந்து கொண்டாலும் ஏன் இப்படி செய்தார் என்று என்னை கேட்க மாட்டான் உலகிற்கு அறிவிக்கவே நான் அப்படிச் செய்தேன் பின் நான் அவனை என் வயிற்றினுள்ளே வைத்திருந்தேனே அதாவது விரிபாட்ச குகை அதன்பின் என் மடியை விட்டு இறக்கவே இல்லையே ஸ்ரீரமணாசமம் மேலும் உலகில் உள்ள பக்த கோடிகள் அனைவரையும் அவன் காதில் விழச் செய்தேனே என்று கூறுகிறார் துரதிருஷ்டவசமாக இந்த இரண்டு பாடல்களும் மற்றும் சுமார் இரண்டாயிரம் பாடல்களும் முருகனார் இயற்றியவை காணாமல் போய்விட்டன ஸ்ரீ பகவானது உன்னத அருணாச்சல பக்தியின் சிறப்பையும் அண்ணாமலையாரின் அருள் கொடையையும் நிந்தாசுத்தியாக வெளிப்படுத்துவதில் கூட பகவானுக்கு விருப்பமில்லை போலும் முருகனார் பிற்காலத்தில் காணாமல் போன இப்பாடல்களை பற்றி கூறும்போது அண்ணாமலையாரை சாடியெதில் பகவானுக்கு இசைவு இல்லை போலும் அதனால்தான் அவை தொலைந்து போயினவோ என்று குறிப்பிடுவார் பன்னிரண்டு பட் சுவாமி பட் சுவாமியின் இயற்பெயர் யாருக்கும் தெரியாது பட் என்னும் பெயர் கொங்கினி பிராமணரில் ஒரு வகுப்பை குறிப்பதாகும் இவர் பலாக்கொத்தில் முருகனார் குடிலுக்கு பக்கத்தில் ஒரு கேட்டுக்கொட்டகையில் வசித்து வந்தார் முறிந்த கதவு ஒன்று இருக்கும் குடிலுக்கு சுவர் கிடையாது கைப்பிடி சுவர் மட்டும் இருக்கும் வெளியிலிருந்தே அறை முழுவதும் பார்க்கலாம் அறையில் சாமான்கள் எதுவுமிராது பழைய தகர டப்பா ஒன்று கதவில் கட்டி தொங்கவிட்டிருக்கும் தொங்கவிடப்பட்டிருக்கும் அவரை காண வருபவர்கள் ஏதாவது தின்பண்டங்களை கொண்டு வந்து அதில் போடுவார்கள் அதுதான் அவருக்கு ஆகாரம் வெளியில் எங்கும் பிக்ஷிக்கு போவதில்லை அவருடைய தோற்றம் புராண காலத்து ரிஷிகுமாரரை ஞாபகப்படுத்தும் அறையினுள் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பார் உயிரமான மெலிந்த தேகத்துடன் பொன்னிற மேனி உடையவர் தோல் வரை தொங்கும் கருத்து முடி முழங்கால் முட்டி வரை வேஷ்டி மேலே துண்டு எதுவும் இருக்காது சதாகாலமும் மௌனமாய் இருப்பாய் இருப்பார் குங்குமமோ விபூதியோ நேற்றியில் இழங்காது காலுக்கு செருப்பு அணியமாட்டார் அக்கம்பக்கம் பார்க்காத நிமிர்ந்த நடை இவ்வளவு தீவிர வைராக்கியத்துடன் இருக்கும் இவருக்கு இருபத்தைந்து அல்லது முப்பது வயதுதான் இருக்கும் ஒழுக்கமும் சீலமும் நிறைந்த தேஜசுடன் முகம் ஒளிரும் ஒருவரு கண்டிலும் படாமல் பலாக்கோத்திலிருந்து மலைப்பக்கமாக ஆசிரமம் வந்து பகவானை தரிசனம் செய்வார் விடியற்காலை ஐந்து மணிக்கு உபனிஷத் பாராயணத்திற்கும் மாலை ஐந்து மணிக்கு நடக்கும் ஸ்ரீருத்ர பாராயணத்திற்கும் மட்டுமே ஹாலில் காணப்படுவார் ரமண உள்ள கோமுட்டி லட்சுமி அம்மாள் என்னும் ரமண பக்தி போன்றதோர் போன்றவர்கள் பட் சுவாமி பிக்ஷைக்கு வெளியில் போவதில்லை என்று அறிந்து அடிக்கடி அவருக்கு தின்பண்டங்களை அளித்து வருவர் நானும் கோமுட்டி லட்சுமி அம்மாவுடன் சென்று அவரை பார்த்துவிட்டு பொறிகடலை சத்துமாவு போன்றவற்றை டப்பாவில் போட்டுவிட்டு வருவேன் யாருடனும் பேசுவதோ யாரையும் நிமிர்ந்து பார்ப்பதோ கிடையாது பகவானது நிர்வாணத்திற்கு பின் மிகவும் வருத்தமடைந்த பக்தர்கள் இந்த இடமே சூன்யமானதைப் போல் உணர்ந்தனர் ஏறக்குறைய அன்பர்கள் எல்லோரும் இங்கு இருக்க முடியாமல் வெளியேறினர் ரமண நகரில் தங்கியிருந்த சில அன்பர்கள் சாதனை செய்யும் சாதுக்களை போஷிக்கும் பொறுப்பை தாமாகவே முன்வந்து ஏற்றனர் வசதியுள்ள ஒரு பெண்மணி பட் சுவாமிக்கு உணவு அனுப்ப அனுப்புவதில் தீவிரமாக இருந்தார் மூன்று நான்கு அடுக்குகளைக் கொண்ட கேரியரில் உணவு அனுப்புவார் பணிப்பெண் பட் சுவாமி குடியிரத்தின் வாசலில் அதை வைத்துவிட்டு திரும்புவாள் ஆனால் சுவாமி அந்த உணவை தொடுவதே இல்லை அனுப்பும் பெண்மணி இதை உணராமதே மேலும் மேலும் அனுப்பி அனுப்பி கொண்டே இருந்தாள் ஒரு நாள் பட் சுவாமி திடீரென்று அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் திரும்பி வரவே இல்லை காரணம் ஒருவருக்கும் தெரியாது எங்கிருந்தோ வந்த வண்டு தேனை வேண்டிய மட்டும் அறிந்துவிட்டு சிறகடித்து பறந்து ஓடிவிட்டது போலும் பதிமூன்று முருகனாரின் ஏகாகிர பக்தி சுவாமி ராஜேஸ்வரானந்தா உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் தாய்மொழி ஹிந்தி கால் டிவைன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் இவருக்கு இளமையில் ஏற்பட்ட இளம்பிள்ளை வாதத்தால் போலியோவினால் ஒரு கால் இயல்பாக நடக்கும் தன்மையை எழுந்துவிட்டது நெருங்கிய உறவினரான பிரபு என்னும் இளைஞன் அவருடன் கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்து வந்தான் சுவாமி ராஜேஸ்வரானந்தா எல்லோருடனும் பிரியமாகவும் சகஜமாகவும் சிரித்த முகத்துடன் பழகுவார் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் இருந்ததனால் தமிழ் மொழியில் சரளமாக பேசவும் கற்றிருந்தார் அந்த காலத்தில் கிரிவலப் தூர்வாச ஆசிரமத்திற்கு அருகில் கிரிவலப் வலதுபுறம் மலையை நோக்கி ஒரு பாதை பிரிந்து செல்லும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் காட்டு சிவ ஆசிரமத்தை அடையலாம் அங்கு அமாவாசை சுவாமி என்று ஒரு சுவாமி இருந்தார் சுவாமி ராஜேஸ்வரானந்தருக்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது இதிலும் அவருக்கு ஆர்வம் அதிகம் ஒரு முறை முருகனாரை தம்முடன் கிரிவலம் வரும்படி சுவாமி அழைத்தார் அவரும் அதற்கு சம்மதித்தார் அவருடன் நடந்து செல்ல முடியாததினால் காரிலேயே பிரதட்சம் செய்ய ஆரம்பித்தார் காரில் இருவரும் பகவானை பற்றி உரையாடியபடி சென்றனர் கிரிவலம் சென்று கொண்டிருந்த கார் காட்ட சிவா ஆசிரம பாதையில் திரும்பியவுடன் முருகனார் நாம் எங்கு செல்கிறோம் என்று கேட்டார் சுவாமி காட்டு சிவ பக்கம் கையை காட்டியவுடன் முருகனார் தனக்கு அங்கு வர விருப்பம் என்று தெரிவித்தும் அவர் வண்டியை நிறுத்தவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி ராஜேஸ்வரந்தா முருகனாரை உடன் வருமாறு கேட்டுக்கொண்டாலும் முருகனார் மறுத்துவிட்டார் நீங்கள் வேண்டுமானால் போய் தரிசித்து விட்டு வாருங்கள் நான் அதுவரை இந்த பாலத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறேன் என்று கூறினார் அதனால் என்ன இருவரும் போய்விட்டு வரலாமே என்றதும் முருகனார் கார் ஓட்டிக் கொண்டிருந்த பிரபுவிடம் காரை நிறுத்தினால் நான் நெருங்கி என் வழியைச் செல்வேன் இல்லையால் ஓடும் வண்டியிலிருந்து குதித்து விடுவேன் என்றார் வேறு வழியில்லாமல் கார் கிரிவலப் பாதையில் திரும்பியது ராஜேஸ்வரானந்தாவும் காட்டு சிவாவை பார்க்கவில்லை ஸ்ரீ முருகனாருடைய ஏகாகிர பக்தியை அளவிட முடியாது அவருடைய குரு பக்தியின் உறுதியை அவர் எழுதிய ஸ்ரீ ரமண சன்னிதி போன்ற பல நூல்களில் காணலாம் அனிய தெய்வம் தொழல் கல்லா தெய்வக்கற்பு இரமணாலயத்தை அன்றி பிறர் ஆலயம் தொழேன் ரமணனை பாடிய வாயால் மற்றதையும் பாடேன் இவை பல பாடல்களில் உள்ள சில வரிகள் முருகனார் அடிக்கடி கூறுவார் ஞானபாஸ்கரனாகிய பகவானை பார்த்த என் கண்கள் அதன் பேரொளியினால் குருடாகிவிட்டன அதனால் இந்த கண்களுக்கு வேறெதையும் பார்க்கும் திறமை அற்றுப்போய்விட்டது என்பதே அந்த உறுதி பதினான்கு தனக்கு உதவாத சித்தி யோகிராமையா பகவானது தீவிர பக்தர் சிறுவயதிலேயே ராமானந்த யோகி என்பவரிடம் இராமதாரக மந்திர உபதேசம் பெற்று அதிதீவிர உபாசகரானார் ஆந்திராவில் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவர் பிரம்மச்சாரியாகவே இருந்து ஊருக்கு அருகாமையில் உள்ள தோட்டத்தில் ஒரு சிறு குடில் அமைத்து யோகம் தியானம் முதலியவற்றை அபியசித்து வந்தார் பகவானிடம் சகஜமாக பேசும் சிலரில் இவரும் ஒருவர் தன் அனுபவங்கள் அனைத்தையும் பகவானிடம் பகிர்ந்து கொள்வார் ஒருநாள் ஹாலில் பகவானுடன் பேசுகையில் தான் நெல்லூரில் நேரில் கண்ட ஒரு சம்பவத்தை விவரித்தார் ஒரு செப்படை வித்தைக்காரன் தெருவில் தன் வித்தையை காட்டிக் கொண்டிருந்தான் அந்த வித்தையில் ஜாலத்தை பார்க்க பெரிய கூட்டம் கூடியிருந்தது நானும் உள்ளே நுழைந்து அந்த வித்தையை பார்த்தேன் தத்துரூபமாக பொருள்களை வரவழைத்து காண்போரை மயக்கிக் கொண்டிருந்தான் அவன் பல வித்தைகளை காட்டிய பின் ஒவ்வொருவரிடமும் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கேட்டதை அந்த க்ஷணமே தெரிவித்து கொடுத்தான் என்னிடம் வந்து மகராஜ் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றான் நான் சுட சுட பக்கோடா வேண்டும் என்றேன் உடனே அவன் வானை நோக்கி கையசைத்தான் மறுகளமே சூடான ஒரு பக்கோடா பொட்டலும் அவன் கைக்கு வந்தது அதை என்னிடம் கொடுத்தான் இந்த மாயமான தின்பண்டத்தின் ருச்சி எப்படி இருக்குமோ என சோதிக்கு எண்ணி வாயில் இட்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல ருச்சியாகவும் மனமாகவும் இருந்தன எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதற்குள் அந்த செப்படை வித்தைக்காரன் தன் வித்தையை முடித்துவிட்டு எல்லோரிடமும் ஒரு துருப்பிடித்த தகரடப்பாவை தட்டி கொண்டு பைஷாதே என்று பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அனைவரும் என்றளவு சில்லறை போட்டார்கள் அவன் என்னிடமும் வந்து பைஷாதே மகராஜ் என்று தீரமாக கேட்டான் அப்போது நான் அவள் நிலையை எண்ணி மனம் வருந்தி அவனை பார்த்து இத்தனை பேருக்கு அவர்கள் கேட்டதை வர வைத்துக் கொடுத்தாயே உனக்கு வேண்டியதையும் நீயே வரவைத்துக் கொள்ளாமல் எல்லோரிடமும் ஏன் பிச்சை கேட்கிறாய் இதன் ரகசியம் என்ன என்றேன் அவன் தன் சோக கதையை கூறினான் தான் ஒரு குத்ர தேவத்தையை வசம் செய்து கொள்ள பலகாலம் மயானத்தில் ஜபம் செய்து அது இவனுக்கு வசமாகும் போது ஒரு நிபந்தனையை விதித்ததாம் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி நீ கேட்டால் உன் வித்தை பலிக்காது மற்றபடி நீ சொல்வதையெல்லாம் செய்வேன் என்றதாம் தனக்கு உதவாத வித்தை எதற்கு என்று விடலாமென்றால் அது இவனை ஒழித்து விடுமாம் இப்படி ஒரு சிக்கலில் சிக்கி வாழ்நாள் முழுவதும் இவன் பெச்சைக்காரனாக வாழ வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளதாம் பகவான் இந்த நிகழ்ச்சியை கேட்டவுடன் சித்திகளை தேடி ஓடுபவர் கதையெல்லாம் இதைப்போலத்தான் என்று கூறினார் பதினைந்து நீதான் முக்தி தர வேண்டும் பகவானுடன் வெங்கடரத்னம் என்ற தொண்டரும் மலைக்குச் செல்வது வழக்கம் ஆசிரமத்திலிருந்து ஸ்கந்தாசிரமம் செல்லும் வழியில் ஒரு இடம் செங்குத்தாகவும் சில படிகளை கொண்டதாகவும் இருக்கும் பகவான் கீழே இறங்கி வருகையில் இந்த இடத்தை கடக்கும்போது அருகில் உள்ள பாறையில் உடலை சாய்த்தபடி தன் கைத்தடியை படிக்க அருகில் உள்ள தரையில் ஊன்றியும் மெதுவாகவும் லாவக லாவகமாகவும் இறங்கி வருவார் ஒருநாள் சில அன்பர்கள் ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து அவனிடம் அந்த இடத்திற்கு பகவான் வருகையில் அவரது இரு பாதங்களையும் மிருக பிடித்து கொண்டு எனக்கு முக்தி தராவிட்டால் உங்கள் பாதங்களை விடமாட்டேன் என்று கூரும்படி ஏற்பாடு செய்திருந்தார் சூட்டிகையான அந்த சிறுவன் இதற்கு உடன்பட்டான் அவர்களும் அங்குள்ள புதர்களில் மறைந்திருந்து பகவான் என்ன சொல்கிறார் என்று கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர் பகவான் அந்த இடத்திற்கு வந்ததும் கைத்தடியை ஊன்று இறங்க போது பகவானது இரு பாதங்களையும் மிருகப்பிடித்துக் கொண்டு பகவான் எனக்கு முக்தி தராவிட்டால் உங்கள் பாதங்களை விடமாட்டேன் என்று கூறினான் அப்பொழுது பகவான் தன்னை சுதாரித்துக் கொண்டபடி அடே நீதாண்டா எனக்கு இப்பொழுது முக்தி தர வேண்டும் நீ என் நான் கேய விழுந்து விடுவேன் என்றார் இதை கேட்ட சிறுவன் பயந்து ஓடியே விட்டான் இந்த அசாதாரண நிகழ்ச்சி கண்டு துணுக்குற்ற வெங்கடரத்னம் இச்சிறுவன் யாராக இருக்கக்கூடும் எதனால் இப்படி கேட்டான் என பகவானிடம் கேட்டார் அதுவா எல்லாம் முன்னேற்பாட்டுடன் நடந் நடத்தப்பட்ட நாடகம்தான் என்றார் பகவான் அவரை ஏமாற்றும் சாத்துரியம் யாருக்கு உண்டு பதினாறு சித்தி யாருடையது ஆரம்ப நாட்களில் ஆசிரமம் எளிய முறையில் நடந்து வந்தது தேவைகளோ சௌகரியங்களோ மிகவும் குறைவு அடிப்படை தேவைகளை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய வரவு சமையல் நிலையில் வயது முதிர்ந்த பெண்கள் சமையல் செய்து வந்தனர் அன்று ஒரு நாள் சாந்தம்மாள் ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே உணவைச் சமைத்திருந்தார் அப்பொழுது பகவான் தரிசனத்துக்கு வெளியூரிலிருந்து பத்து பதினைந்து பக்தர்கள் எதிர்பாராத விதம் வந்தனர் அவர்கள் வந்தது உணவு அருந்தும் நேரம் வெயிலும் கடுமையாக இருந்தது அந்த காலத்தில் ஆசிரமம் ஊருக்கு வெளியே இருந்ததால் சாப்பிட வேண்டுமானால் ஊருக்குள் போக வேண்டும் ஆசிரமத்தில் உணவிற்கான மணி அடிக்கும் நேரம் நெருங்கியது சாந்தம்மாவுக்கு ஒரே கவலை இனி சமைத்து போடவும் நேரம் இல்லை சாப்பாட்டு மணி அடித்தால் பகவான் அங்குள்ள அனைவரையும் சாப்பிட வருமாறு அழைப்பார் இதை நன்கு சாந்தம்மா சற்றே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அருகில் சென்று பகவான் இங்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே சமையல் செய்திருக்கிறேன் என்று கையை பிசைந்த வண்ணம் கூறுகிறார் ஆனால் பகவான் அதை கேட்ட மாதிரியே தோன்றவில்லை சமையல் அறைக்குள் சென்ற ஒன்றும் தோன்றவண்ணும் நின்றிருந்தார் அருகில் இருந்த மாதவ சுவாமி நிலைமையை கவலைப்படாதீர்கள் நாம் எலியைப் போட்டு எல்லோருக்கும் பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சம் பரிமாறுவோம் என்றார் சாப்பாட்டிற்கான மணி அடித்தது பகவான் அது சவிக்ஞைப்படி அனைவரும் வந்து உணவுக்கூடத்திற்கு சென்று எலியின் முன் அமர்ந்தனர் சாந்தம்மாள் பரிமாற ஆரம்பித்தார் பாத்திரத்திலிருந்து சாதம் எடுக்கும் போதெல்லாம் கவலையுடன் ரமணா ரமணா என்று வேண்டிக் கொண்டே எடுத்தார் என்ன ஆச்சரியம் சாதம் எடுக்க எடுக்க எடுக்க குறையாமல் வந்திருந்த அனைவருக்கும் போதுமானதாக இருந்தது எல்லோரும் பசி தீர உண்டு திருப்தியுட்டனர் மேலும் பல அன்பர்கள் சாப்பிடும் அளவுக்கு உணவு மீதமும் இருந்தது சாந்தம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் மாலை வேளைகளில் பகவான் ஹாலுக்கு வெளியே திறந்த கூடத்தில் மலையை நோக்கியவாறு ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்வார் அவரைச் சுற்றி மிகச்சிதறே இருப்பர் இந்த நேரத்தில் சாந்தம்மாள் பகவானிடம் நெருங்கி பகவான் இது இன்று நடந்தது பெரிய அதிசயம் நான் இங்குள்ளவர்களுக்கு மட்டுமே சமைத்திருந்தேன் ஆனால் மேற்கொண்டு வந்த பக்தர்கள் எல்லோரும் வயிறார சாப்பிட்ட பிறகும் மேலும் பத்து பேருக்கு தேவையான உணவு மீதம் இருந்தது இது பகவானுடைய பெரிய சித்திதான் என்று வியப்புடன் கூறி நின்றார் ஓ மணியடிப்பதற்கு முன் என்னிடம் வந்து ஏதோ சொன்னாய் என்று கூறிய பகவான் சாந்தம்மாவை பார்த்து இன்று யாருடைய சமையல் என்றார் நான் தான் சமைத்தேன் பகவான் என்றாள் சாந்தம்மாள் உடனே பகவான் ஆகவே அந்த சித்தி உனக்குத்தான் இருக்கிறது நீதானே சமைத்தாய் என்று அந்த பெருமையை அவளுக்கே உரிய தாக்கினார் என்னே பகவானது சமத்கார பேச்சு திருப்பதி வெங்கடராமனும் திருவண்ணாமலை வெங்கடனும் பகவானது ஜெயந்தி நெருங்கிக் கொண்டிருந்தது தேவராஜ முதலியாருக்கு தன் குடும்பத்தினர் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் காரணம் ஜெயந்தி மகா பூஜை கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ நாட்களில் பகவானது சந்நிதி மிகப் பொலிவுடன் விளங்கும் இதற்கு வரும் பக்தர்களை கண்ட பகவானின் முகமும் மிகுந்த சோபையுடன் இருக்கும் இதை அனுபவிப்பதே ஒரு அலாதியான மகிழ்ச்சி இதையெல்லாம் மனதில் கொண்டு அவர்களும் அந்த பயனை அடைய வேண்டுமென அந்த பயனை அடைய வேண்டும் என நினைத்து குடும்பத்தினர் எல்லோரையும் ஜெயந்திக்கு வரும்படி வீட்டுக்கு கடிதம் போட்டு விட்டுவார்கள் தேவராஜ முதலியான அனுப்பியிருந்த தபாலில் வீட்டிலிருந்து மறு தபால் பதிலும் வந்தது பணப்பற்றாக்குறையினால் வருவதற்கு இயலாமையை அவர்கள் தெரிவித்திருந்தனர் முதலியார் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டார் தனது குலதெய்வமான திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை சேர்த்து வைத்திருந்த உண்டியை உடைத்து அந்த பணத்தைக் கொண்டு பகவான் ஜெயந்திக்கு வரும்படி மறுபடியும் கடிதம் எழுதினார் இந்த விவரத்தை நேராக பகவானிடம் சென்று தனக்கும் குடும்பத்தினருக்கும் இடையே நடந்த கடித போக்குவரத்தை கூறினார் இதை கேட்ட பகவான் அதை ஆமோதிக்கவும் இல்லை மறுப்பு கூறவும் இல்லை வழக்கமாக செய்யும் ஒரு தலையசைப்பும் இன்றி ஆழ்ந்த மௌனத்திலேயே இருந்தார் குடும்பத்தினர் வந்தவுடன் அனைவரையும் பகவானிடம் அழைத்துச் சென்று ஒவ்வொருவராக பகவானிடம் தேவராஜ் முதலியார் அவர்களை அறிமுகப்படுத்தினார் பிறகு முதலியார் கூறினார் பகவான் என்னை பொறுத்தவரை திருப்பதி வெங்கடரமணனும் திருவண்ணாமலை வெங்கடரமணனும் வேங்கடரமணனும் ஒன்றே கொஞ்சம் கூட வேற்றுமையில்லை என்றார் பகவானும் சிரித்துக்கொண்டே அதான் உண்டிய உடைத்து காண்பித்து விட்டீர்களே என்றார் பதினெட்டு பகவான் சந்நிதியில் ஓதுவார் தேவராஜ முதலியார் ஆசிரமத்தின் பல நிகழ்ச்சிகளை எழுத்தில் வடித்தவர் day பை டே வித் பகவான் மைரி கலெக்ஷன்ஸ் of பகவான் ஸ்ரீ Raman மகர்ஷி இந்த ஆங்கில புத்தகங்கள் அனுதினமும் பகவானுடன் தாயும் நீயே தந்தியும் நீயே என்று தமிழிலும் ஒழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார் நல்ல தமிழ் அறிவு உடையவர் திருவாஷகம் தேவாரம் தாயுமானவர் ராமலிங்க வள்ளலார் முதல் யானோர் எழுதிய நூல்களில் பல பாடல்கள் இவருக்கு மனப்பாடம் அந்த பாடல்களை மிக்க ஆர்வமுடன் பகவான் சந்நிதியில் ஆனால் இவருடைய குரல் சுமாராகத்தான் இருக்கும் அதைப்பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் காலை நேரங்களில் பகவானிடம் அன்றாடம் வரும் தவால்களை மவுனி சீனிவாசரா காட்டிவிட்டு திரும்பி போனதும் ஏறக்குறைய காலை ஒன்பது ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் இது முடிந்துவிடும் பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சாப்பாட்டுக்கு மணியடிக்கும் வரை பகவான் சந்நிதி அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் முதல்யார் அங்கிருந்தாரால் எழுந்து நின்று பள்ளி சிறுவன் இரு கைகளையும் கட்டி கொண்டு பாடம் ஒப்பிப்பதைப் போல ஆர்வமுடன் அவருக்கு பிடித்த பாடல்களை பகவான் சந்நிதியில் பாடுவார் ஹாலில் பக்தர்கள் தியானத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு இடையூறாக இருந்தாலும் முதலியார் ஆனந்தமாக பாடுவார் பல பேருக்கு குரல் வாளம் இனிக்காது ஆனால் பகவான் ஆட்சேபனை ஏதுமின்றி அப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பது போதுமே முதல்யாருக்கு அதுவே திருப்தி ஒருமுறை முதலியார் முருகனார் சுவாமி குஞ்சு சுவாமி நான் ருக்மிணி அம்மாள் எல்லோரும் கிரிவலம் புறப்பட்டோம் முதலியார் ஆன்மீக தத்துவங்களை பற்றி பேசி கொண்டே வந்தார் பேசி முடிந்த பின் என்னை பார்த்து அருணாச்சலத்தை பற்றி ஏதாவது பாடும்படி கேட்டார் பாடல்கள் பாடும் வழக்கமில்லாத நான் எனக்கு தெரியாது என்று சொன்னேன் பெண்கள் எல்லோரும் பாடும் பழக்கம் உடையவரே அதனால் பாடு என்று மீண்டும் வற்புறுத்தினார் நான் திரும்பவும் அதே பதில் கூறவும் முதலியார் நீ பாடவில்லை பாடவில்லையானால் நான் பாட வேண்டி வரும் நீ பாடினால் அருணாசலம் ரசிப்பார் நான் பாடினாலோ அண்ணாமலையார் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நான் பாடாமல் இருக்க நம் அனைவருக்கும் வேண்டிய வரத்தை கொடுத்து விடுவார் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் பத்தொன்பது முன்பே ரிசர்வ் ஆகிவிடுகிறதே பகவான் தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் அவர் அருகில் உட்காருவதற்காக சீக்கிரமே வந்து முன்வரிசையில் தமது ஆசனங்களை விரித்து ரிசர்வ் செய்துவிடுவர் ஆனால் எல்லோருமே அப்படி விரிக்க முடியாது சலுகை உள்ளவர்கள்தான் செய்ய முடியும் அன்றே உண்டு இந்த இடஒதுக்கீடு சில சமயங்களில் தபாலில் வரும் ப்ரூஃப்கள் பகவானது பார்வைக்கு கொண்டு வரப்படும் அந்த அச்சுப்பிரதிகளை முருகனாருக்கு காட்டுவதற்காக பகவான் ஹாலில் முருகனாரை தேடுவார் முருகனார் எப்போதும் ஹாலின் கடைசியில் உட்கார்ந்து கொண்டு பகவானை கண்களால் பருகிய வண்ணம் தன்னை மறந்த நிலையில் வாயையும் திறந்தபடி இருப்பார் உலகில் ஏதாவது அதிசயத்தை காணும்போது கண்களை அகல விழித்து பார்ப்பதுடன் வாயையும் திறந்தபடி காண்பது வழக்கம் இதைத்தான் என்ன அதிசயம் வாயை பிழந்து பார்க்கிறாயே என்று ஜனங்கள் கூறுவர் முருகனாரின் நிலை இப்படித்தான் இருக்கும் அருகில் உள்ளவர்கள் பகவான் உங்களை தேடுகிறார்போல் தோன்றுகிறதே என்று சொன்னவுடனே பகவான் அருகில் சென்று பகவான் காட்டுவதை பார்த்து கேட்டு முடிந்ததும் மீண்டும் தனது இருப்பிடத்தை நோக்கி இப்படி அடிக்கடி நடப்பது உண்டு ஒரு சமயம் பகவான் முருகனாரை தேடி வழக்கம் போல் அவர் வந்து மீண்டும் தமது இருப்பிடத்திற்கு திரும்பும்போது முருகனார் காதில் விழும்படி ஓர் அன்பர் நீங்கள் இங்கு முன்வரிசையில் உட்கார்ந்தால் பகவானுக்கு வசதியாக இருக்குமே என்று கூறினார் முருகனார் பதில் ஏதும் கூறாமல் சென்றுவிட்டார் பகவான் உடனே இங்குதான் முன்பே சீட் ரிசர்வ் செய்யப்படுகிறதே என்று விடை கூறினார் இருபது அனைவரும் பிணம் சுமப்பவரே ஒருநாள் காலை சுடுகாட்டுக்கு பிணம் சுமந்து சென்று திரும்பிய இரண்டு ஏழை பிராமணர்கள் பகவானது ஹாலில் நுழைந்தனர் அப்பொழுதுதான் மயானத்தில் தங்கள் வேலையை முடித்திருந்தனர் இருவருக்கும் பசி குடலை பிடுங்கியது வழியில் ஆசிரமத்தைக் காண்டவுடன் அங்கு சாப்பிட்டு போகலாம் என்று அவர்களுக்கு தோன்றியது ஆனால் ஒருவன் குளித்துவிட்டு சாப்பிடுவதுதான் நியாயம் என்றும் மற்றொருவன் பசி அதிகமாக இருப்பதால் குளிக்கலாம சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்றும் விவாதித்தனர் இவ்வாறு அவர்கள் இருவரும் விவாதித்துக் கொண்டே உள்ளே உள்ளே நுழைந்து நேரே பகவானிடம் சென்று தீர்ப்பு கேட்டனர் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு சுவாமி நான் சாஸ்திர பிரகாரம் குளித்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்கிறேன் இது நியாயம் இல்லையா இதுதானே முறையும் கூட என்றான் பகவான் மெ மெல்லிய குரலில் நியாயம் இல்லை என்று யார் சொன்னார்கள் நியாயம்தான் என்றார் அடுத்தவன் ஆத்திரத்தோடு சுவாமி பசி குடலை பிடுங்கி தின்கிறது பசித்தால் சாப்பிடுவது தவறா என்றான் அதை கேட்ட பகவான் தப்பென்று யார் சொன்னார்கள் பசித்தால் சாப்பிடலாமே என்றார் இருவரும் திகைத்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி ஒரே குரலில் அப்படியானார் யார் அப்படியானால் யார் சொல்வது தவறு என்று கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது பகவான் நீங்கள் இருவர் மட்டும்தான் பிணம் சுமப்பவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அனைவரும் இந்த உடலாகிய பிணத்தை சுமப்பவர்கள்தான் சைத்தன்யமற்ற பிணமாகிய இந்த உடலை நான் நான் என்று சுமந்து திரிகிறார்கள் தேகாத்ம புத்தி எல்லோரும் தேகாத்ம புத்தி உடைய எல்லோரும் பிணம் சுமப்பவர்களே இந்த புத்தி நீங்காதவரை பிணத்தை தீண்டிய தீட்டு நம்மை விடாது இந்த தீட்டை எந்த குலத்தில் குளித்தாலும் போக்கிக் கொள்ள முடியாது ஆத்ம தீர்த்தத்தில் மூழ்குவது ஒன்றே இந்த தீட்டையும் அதை பற்றிய எண்ணத்தையும் அகற்ற வல்லது என்றார் ஏழை பிராமணர் இருவரும் அவர்களது முகம் பேயறைந்தாற் போல் ஆயிற்று அவர்களின் வாதத்திற்கு மறுமொழி இல்லாத விடை அவர்கள் மட்டுமல்ல நாம் அனைவரும் தீட்டினால் பிடி பீடிக்கப்பட்டுள்ளோம் தேகமே நான் என்று பாவிக்கும் யாவரும் பிணம் சுமப்பதின் உண்மையை உணரவில்லை ஈன தொழில் என கூறி இதுநாள் வரையே அவர்களை பற்றியிருந்த தாழ்வு மனப்பான்மையை பகவான் நீக்கியதோடு தேகாத்ம பாவத்தை நீக்க வேண்டும் என்ற போதனையை அவர்கள் இருவருக்கும் மட்டுமின்றி நம் அனைவர் உள்ளத்திலும் ஆழ பதியுமாறு கருணையோடு மேற்கண்ட உபதேசத்தை அருளினார் பகவானுடைய திருஷ்டியில் அனைவரும் சமமே என்பதற்கு இது ஒரு சான்று அடுத்த சில நிமிடங்களில் அவ்விருவரும் சென்றது யாரும் கவனிக்கவில்லை சாப்பிட்டுத்தான் போனார்களா சாப்பிடாமலே போனார்களா என்பதும் தெரியாது பகவானது அரிய உபதேசம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது அல்லவா பகவானது தரிசன அகம் தூய்மை அடைகிறது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆத்மபோதத்தை தூண்டுவதாக அமைகிறது ஸ்ரீ ரமணார்பண மஸ்து